பிள்ளையார் சொலிசிமயம் ஓம் தட்ச பரபிரமணிய நமகன் ஸ்ரீ தத்துராஜ சுவாமி அருளிய அஞ்சுவதை பரணி மூலமும் கோவிலூர் மடம் திருக்களர் ஸ்ரீ வீரசேகர ஞானதேஸ்வர சுவாமிகளின் சீடராகிய ஸ்ரீ பொன்னம்பலை ஞானதேஸ்வரர் சுவாமிகளின் சீடரும் சாத்தூர் வேதாந்த மதத்தின் தலைவருமானிய ஸ்ரீ பிரம்மானந்த சுவாமி அவர்கள் இயற்றிய அத்வைதானந்த விளக்கம் என்னும் உரையும் இஃது குமாரபாளியம் ஆனந்தாசிரமத்தின் ரெண்டாவது தலைவர் பேர்திருவாளர் விஆர்எஸ் ராம்சாம் செட்டியார் அவர்களால் மேற்புரிய ஆனந்தாசிரமத்தின் முன்னூற்றி ஒன்பதாவது மாதம் அந்தரிவகத்தில் வெளியிடப்பட்டது உரிமை ஆனந்தாசிரமம் தலைவருக்கே பதினாறு ஏழு ஆயிரத்தி அடக்க விலை ரூபாய் இருபது முதற் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பதிப்பு உரிமை குமாரபாளையம் ஆனந்தாசிரமத்தின் தலைவர் கூறியது அங்குமதை பரணி மூலமும் அத்வைதானந்த விளக்க உரையும் விளக்கம் என்ன உரையும் அடக்க விலை ரூபாய் இருபது கிடைக்கும் இடம் திகழ பிரமான சுவாமிகள் நூற்றி தொண்ணூத்தி எட்டு சத்தார வீதி ஸ்ரீரங்கம் போஸ்ட் ரெண்டாவது இடம் தவத்திரு சோம கோபாலசுவாமி ஆனந்தாசன் எடப்பா ரோடு குமாரபாளையம் அறுநூற்றி சேலம் மாவட்டம் அச்சிட்டோர் ஸ்ரீ சண்முகாபுலஸ் குமாரபாளையம் இப்போது நூல் ஆரம்பம் கடவுள் வணக்கம் படைப்பானோஞ படையானம் படைத்தளிக்கப்பட்டவெல்ல துடைப்பானம் சுருதிகளும் தொழுது போற்றும் சொருபானந்த சுடரை தொழுதல் செய்வார் கடல் வணக்கம் நூல் செய்வதற்கு கடல் வணக்கம் செய்யணும் அப்படி செய்யலைன்னு சொன்னால் தடைகள் விக்னங்கள் ஏற்படலாம் அப்படி மங்களம் என்று சொல்லக்கூடிய கடல் வணக்கம் செய்தால் விக்னங்கள் நாசமடையும் விக்னத்வம்ச வியாபாரத்துக்கு மங்களம் என்று பெயர் மத்திய மங்களம் மூன்று விதம் கீழே போற்று பாருங்கள் வாழ்த்து வணக்கு பொருளியல்பு உரைத்தல் என்னும் மூவிதத்தினுள் இது நமஸ்கார மங்களம் என்று பெயர் அது வடமொழியில் நமஸ்கார மங்களம் ஆசீர்வாத மங்களம் ஒருத்தன்னை நிசேஸ்வர மகனும் சொல்லப்படும் இந்த பாட்டு இப்போது நமஸ்காரூ மகன் பொருள் இந்த பாட்டில் திரு டிஜி சம்பாரம் செய்யப்பட்ட இந்த மூன்று தொழில்களுக்கும் காரணமாக இருக்கின்ற பிரம்மஸ்வரூபம் எதுவோ அதனை வழங்குகிறோம் என்று அர்த்தம் இதன் பொருள் படைப்பானும் திருட்டிப்பவராகிய பிரம்மதேவரும் வியஞ்ஞாலம் காக்கும் ஆழி படையானும் விசாலமான உலகத்தை காக்கின்ற சக்கராயுதம் ஏந்திய திருமாலும் படைத்து அழிக்கப்பட்ட எல்லாம் துடைப்பானும் திருட்டித்து ரச்சிக்கப்படுகின்றவற்றை எல்லாம் அழிக்கின்ற சிவருமானும் சுருதிகளும் வேத முதலிய சர்வசாஸ்திரங்களும் தொழுதுபோற்றும் வாழ்த்தி வணங்குகின்ற சொரூபானந்தர் தொடரை தொழுதல் செய்வான் சொருபானந்தர் என்னும் சுயம்பிரகாச ஒளிவர் சர்க்குருநாதனை வணங்குவோமாக படைப்பானம் என்று சொன்னால் பிரம்மதேவர் வியஞ்ஞாலம் காக்கும் ஆளிப்படையான் இல்லை விஷ்ணு படைத்து அழிக்கப்பட்டு எல்லாம் துடைப்பானம் சேருமான் இவர் மூவர்களும் வணங்கிறார்கள் சுருதிகளும் தொழுது போற்றும் எதிர் சாமோதரமும் செல்லக்கூடிய நாலு வேதங்களும் இன்னும் எல்லா சாஸ்திரங்களும் தொழு வள வணங்குகின்றது அதை புகழ்ந்து வணங்குகின்றது அப்படிப்பட்டது எது பிரம்மஸ்வரூபம்தான் ஸ்வரூபம் தன்னுடைய வழி வந்தால் அது தன்னுடைய வடிவமே பிரமஸ்வரபம் பிரபமே சுருமே தன்னுடைய வடிவம் அத்தகைய வடிவமாக இருப்பவர் தான் எங்கள் குருநாதர் சுருநா சுரூபானந்தர் அத்தகைய சுரூபானந்தரையும் என்று சொல்லக்கூடிய அவரும் பிரம வேறல்ல ஆகவே அந்த ஒளிவடி மாறுக்கின்ற சச்சியானந்தொடி மாறிக்கின்ற அவரை தொழுதல் செய்வோம் காயத்தினாலே தொழுது வாக்கினாலே தோத்திரம் செய்து மனித அழை தியானம் செய்வான் என்று இந்த பாட்டில் சொல்கிறார் இந்த அஞ்சாவது பழனியானது கோயில் சம்பிரதாயத்தில் பதினாறு சாஸ்திரில் ஒன்று தான் தத்ராசானம் செய்யப்பட்டது இது முன்னே ஒரு முறை நடத்தியிருக்கு அந்த இப்போ முறை நடத்துகிறதுனா ஒருவர்களும் திருவருளும் இவன் மூச்சுக்களுடைய சமர்த்தி புண்ணியந்தான் காரணம் நடக்கிறது முடிய மூணாவது ஏன் நடக்கிறதுனா அது ஒரு நல்ல பிரதம் தான் இந்த நூல் இந்த ஆசிரமத்தினுடைய பதிப்பும் கூட தலைவருடைய மகிழ்ச்சி செய்யப்பட்டது இத்தகைய நூலானது உரையோடு கூடியது இந்த ஆசிரமத்தில் செஞ்சிருந்தாலும் கூட இது மக்களுக்கு பயன்படக்கூடிய நூலு தான் ஆனாலும் குருவமாக தான் கேட்கணும் சாமான்யமாக படிக்க முடியாது இருந்தாலும் இந்த நூலிலே உள்ள கருத்துக்கள் அகப்போர் மனதை பற்றிய கருத்துக்கள் தான் உள்ளு எல்லாம் நல்ல குணங்கள் கேட்ட குணங்களுக்கு போராட்டம்தான் நல்ல குணங்கள் எவை கேட்ட என்று காட்டக்கூடிய ஒரு விளக்கம் இந்த நூலில் சொல்லப்பட்டிருந்தன இந்த நூலானது தத்ராசம் செய்யப்பட்டாலும் கூட அதை உறை பண்ணி அச்சு போட்டது இதுதான் முதல் முறை வேலையை யாரும் போடல எழுதி வச்சிருக்காங்க எல்லாரும் சில சாமிகள் சொருபான சாமிகளும் எழுதி வச்சிருக்கார் ஒன்று ஒன்று க கல்லல் நாராயணசாமின்னு பெரிய பண்டிதர் அவர் எழுதி வச்சுருக்கார் ரெண்டு பேரும் இன்னும் இத்தனை பேர் இருந்திருக்கலாம் எல்லாம் ஆட்சியும் வரல ஆனால் இதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கு பிரம்மாண்ட சமே ஆட்சிக்கு வந்துருக்கு அது நம்முடைய தலைவருடைய விருப்பத்தினால் வந்தது அத்தகைய நூலை பற்றி நாம் இனி படிக்க ஆரம்பிக்கிறோம் இறைவன் திருவருளாலே குருவர்களால் நல்ல முறையில் நடக்க வேண்டிய பிரார்த்தித்து கொண்டுகிறோம் நீங்கள் படிக்க முதல் செய்த முன்னுரைத்தால்நாட்டில் மாமனும் மருமகனும் அவதரித்தனர் அவ்விருள் ஸ்வரூபானந்தர் மாமனும் தத்துவராயர் மருமகனு ஆவர் இவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்தவராய் முக்தி விருப்புற்று தேடி அழுத்து அழுத்த பின்னர் ஒரு ஒப்பந்த குருவை தேடுவோம் குருவர்கள் உபதேசிக்க வேண்டியது என்பதாம் தத்துவராய் சுவாமிகள் வடக்கும் தெற்கும் நோக்கி புறப்பட்டனர் அப்படி வரும்போது சுவாமிகள் பூர்வ நிஷ்காம புண்ணிய மிகுதியால் திருவள்ளாறு திருப்பஞ்சரி என்னும் கேத்திரங்களுக்கிடையில் சமீபமாக உள்ள கோபத்தரடி என்னும் சிற்றூரில் ஆற்றங்கரையில் நானும் புதல் சிவபிரகாச சுவாமிகள் ஞான நிஷ்டையில் இருக்கக்கண்டு சரணடைந்தவுடன் கடலில் கடலினுள்ள சிப்பி சுவாதி நட்சத்திர மலை துடியை உட்கொண்டு முத்து விளைந்தது போல் சுரூபானந்த சுவாமிகள் உபதேசம் பெற்றுந்தார்கள் அதை கண்ட பலமா என்று வினவ பழம்தான் என்று கூறி தத்துவராய் சுவாமிகளுக்கு தத்துவ ஞானத்தை உபதேசித்தனர் உடனே தத்துராய் சுவாமிகள் சூடம் சூடம் அக்னியை பற்றியது போல பிரம்மானுபவத்தை பற்றிய மனம் பிரம்மாண்டத்தில் விருப்பாரம் உண்டாகலாமே என்ற கிருபையால் ஒரு நாள் தத்துவராயா நாம் தைலம் தேய்த்து கொள்ள வேண்டும் என்று உரைத்த போது இன்று அமாவாசை என்று வார்த்த நிறுத்திக் கொண்டார்ந்த சுவாமிகள் அமாவாசை என்று குரு துரோகி ஆயின் எனக்கு முன் இல்லாதே போ என்று வெறுத்து கூறினார் அது கேட்ட தத்வராய சுவாமிகள் சிரத்தில் கரங்குவித்து கண்களில் நீர் பெருக தோத்தனம் பண்ண ஆரம்பித்தார் உடனே சுரூபான சுவாமிகள் மற்ற சீரரை நோக்கி அவன் பாடுவதை பின் சென்று எழுதுங்கள் என்று உத்தரவிட்டனர் பின்பு எடுத்து வைத்த வைத்து நடக்க ஆரம்பித்தார் அப்ப நட அப்படி நடப்பதை கண்ட மரம் மாடுகள் மாநகரங்கள் மடுக்கள் மரம் மடுக்கள் மாநகரங்கள் விலகி வழிவிட ஆரம்பித்தன திருவருள் பெற்றவர்க்கு ஆகாது ஒன்றுண்டோ இதை அறிந்த அடியார்கள் அடியார்கள் சுரூபானந்த சுவாமிகளுக்கு விண்ணப்பம் செய்ய சுவாமிகள் திருவிழம் இறங்கி அந்த குருவுக்கு வீங்கே அடையுங்கள் என அவ்வழைப்பிற்கு இணங்கி திரும்பி வரும்போது பாடிக்கொண்டு வந்தார் மேலும் பாடுதுறை அடங்கல் முறை பாடும் போது மோகவதை பரணி அஞ்சவதைப் பரணியையும் பாடினர் இன்னும் வானில் இயங்கும் நட்சத்திர கூட்டங்களில் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி நட்சத்திர கூட்டங்கள் பிரதானமாய் உள்ளன இவற்றுள் இரண்டாம் கூட்டம் பரணி இக்கூட்டம் ஆயுத போலிருக்கும் அது மூன்று நட்சத்திரமாகும் பரணி பிறந்த பிறந்தான் தரணி ஆழ்வான் என பல உண்டு சமையலுக்கு பரணி என்று அடுப்பு போடுவதும் உண்டு பரணிதான் பரணி நாள் குழும் செயல்களுக்கு உரியதென்று மக்களுக்கு நம்பிக்கையும் உண்டு பெரும்பூர் முடிந்ததும் பரணி நாளில் பேய்கள் போர்க்களத்திலேயே கூழ் சமைத்து தேவிக்கு படைத்து தாமும் உண்டு ஆடி பாடி வாழ்த்துவதே சிறப்பு நிகழ்ச்சியாக கொண்டது பரணி காவியம் இதில் ஒன்று கடவுள் வாழ்த்து எல்லோரும் நலமாயிருக்க வேண்டுமென்று கடவுளை பிரார்த்திப்பது இரண்டு கடை போரில் நின்ற வீரன் வெற்றி மாலையை அணிந்து வரும்போது கதவை திறந்து அவரை வரவேற்பு செய்யவும் அவருடைய வெற்றி விழாவில் பங்கு கொண்டு மகிழ்வதற்கு புலவர்கள் அதில் பலவிதமான பெண்களின் அழகும் காதலின் வீரமும் அன்பின் பெருக்கமும் ஆக இருவிதமாக பிரித்து கூறுவதாம் எந்த போர் என்று வினா எடுவது இயற்கை அவ்வினாவிற்கு விடைக்கான சில பகுதிகளை கடந்து செல்ல வேண்டும் கூழ் உண்டவை பசியால் காட்டையும் அவளுடைய கோயிலையும் அங்குள்ள பரிவாரத்தையும் பல வகை பேய்களையும் பாடி தெய்வின் திருவருவத்தையும் திரு திருவோலகத்தையும் பாடும் பகுதிகள் தொடர்ந்து வரும் திரு சில பேய்கள் விண்ணப்பிக்கும் பேய்கள் அவ்விதம் ஏங்கும் சமயத்தில் ஒரு கிழக்கூணி பேய் வந்து எங்கோ ஓர் போர் நிகழ்ந்தது என கூற கேட்ட பேய் கணங்கள் மகிழ்ந்து கூத்தாடும் தேவி கையமர்த்தி அந்த முது பேயினை பார்த்து போர் நிகழ்ச்சியை கூறுவாயாக என அப்பேய் அப்போருக்கு காரணமான அப்போ தலைவன் பிறந்து வளர்ந்ததையும் நடந்த போர் இந்த கூறும் அவர்களை கேட்ட காளியும் பேய்களும் போர்க்களம் காண செல்வார்கள் சென்று அங்குள்ள இரத்த அமைந்தாடும் சில பிணமலை மேலேறி விளையாடும் சில மாமிசத்தை ஆடையாக அணியும் மாமிசத்தையும் மூளையும் மற்றள்ளதையும் கொண்டு கூழ் சமைத்து ஒருவருக்கொருவர் பரிமாறி உண்டு காளிதேவின் புகழையும் போர் தந்தவன் புகழையும் பாடி வாழ்த்துவதோடு காவியம் முடியும் காவியத்தின் முக்கிய நிகழ்ச்சிகளாகிய போரையும் பரணை கூலையும் கூறுவதற்கு ஆசிரியர் தம் நூலை நான்கு பகுதிகளாக முதல் பகுதி கடவுள் வாழ்த்து கடை திறப்பு இரண்டாம் பகுதி காளியும் பேய்களும் மூன்றாம் பகுதி போர் தலைவனும் போரும் நான்காம் பகுதி மீண்டும் காளியும் பேய்களும் களம் கண்டுத்தல் கூழ் சமைத்தல் இடுதல் இவ்வமைப்பு எல்லா பரணிகளுக்கும் பொதுவாகும் மேலும் கலிங்கத்து பரணி தக்கையாக பரணி இரணிவதை பரணி பாசவதைப் பரணி இவைகள் யாவும் புறப்பொருளை கற்பித்து படிப்பவர்களுக்கு சொல்நயம் பொருள் நயம் காட்டி சந்தோஷப்படுத்துவனாம் இவ்வஞ்சவதி பரணியின் சிறப்புனின் தத்துவராயனின் தத்துவராய சுவாமிகள் அகக்கற்பனையாக தனது குருநாதன் விவேகாதி சர்க்குணங்களை படைவிகளாகவும் கிருபையால் உபதேசித்த ஞானத்தை ஞான வேந்தனாகவும் தனது காமாத துர்குணங்களை ஞானவேந்தன் படைகள் அழித்ததென்றும் ஞானமாகிய வேந்தனால் தனது அஞ்ஞானம் அணிந்ததென்றும் அதனால் இந்த உலகத்தில் இந்த காலத்திலேயே இந்த சரீரத்தில் ஜீவன் முத்தனாக இருக்கிறோம் இதை அறிந்து அடையலாம் மற்றவர்களுக்கும் சொல்லலாம் என்று இந்நூல் சொல்லலாலும் பொருளாலும் சொல்லாலும் பொருளாலும் நயம்பட இருப்பதைக் கண்ட புறநோக்குள்ள புலவோர்கள் வந்து சுவாமிகளைக் கண்டு ஆயிரம் யானைகளை வென்ற வீரனுக்கு பாடும் பரணியை ஒரு சாதவிற்கு பாடலாமா என்று கேட்க அதற்கு எனது குருநாதன் ஆயிரக்கணக்கான அகங்கார மத யானைகளை அழித்து அழித்த அழித்ததால் பாடலாம் என கூற அந்த புலவர்கள் ஒருவர் அகங்காரத்தை அழிக்க பலகாலமாகமே ஆயிரக்கணக்கான அகங்காரங்களை எப்படி அழிக்க முடியும் என ஸ்வரூபானந்த சுவாமிகள் திருஷ்டிப்படும்படி புலவர்களுடன் சுவாமிகள் சமாதில் அமர்ந்திருக்க மூன்று நாள் வரையும் எழவில்லை சுவாமிகளின் கிருபையால் எழுந்தபின் எல்லோரும் வாழ்த்து வணங்கி சென்றனர் இவ்வித மகிமை வாய்ந்த இந்நூலை சிரத்தையோடு புலோபகாரமாக குமாரபாளையம் வெளியீடாக அச்சுட்டு உதவி செய்த ஸ்ரீல ஸ்ரீ ஆனந்தாசிரம தலைவர் உயர் திருவாளர் ராமசாமி செட்டியார் அவர்களுக்கு ஈஸ்வர கிருபியால் எல்லா நலன்களும் உண்டாகும்படி பிரார்த்திக்கின்றோம் இப்படிக்கு ஸ்ரீ பிரம்மான் சுவாமிகள் எட்டு சித்தார சத்தார வீதி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ சர்குருநாதன் ஓம் தத் சத் சிவமயம் பாராட்டுரை அன்னவாக அயன் படைப்பாம் இவ்வுலகையில் இவ்வுலகில் எழுகை பிறப்புள்ளது இந்த மனித சரீரத்தில் உள்ள மனம் பரிபாகத்தால் பகுத்தறி மாற்றில் உழைத்ததாகி சத்து சித்து ஆனந்தம் நித்தியம் பூரணமாய் இருக்கின்ற காரணத்தால் ஜீவர்கள் முறையே மரணத்தை விருக்கிறார்கள் அறிவை மிகுதியாக பெற விரும்புகிறார்கள் மேலான இன்பத்தையே கருதுகிறார்கள் அழியாமல் உள்ள பெதையே அடைய விரும்புகிறார்கள் ஆனால் அதற்கான வழிமுறைகள் தெரியாமல் தவறான பாதைகளையே சரியானவைகள் என்று நிச்சயத்து செயல்படுகின்றார்கள் இதனால் விஷம் கலந்த பாதை போல துக்கம் கலந்த சுகத்தையே பெறுகிறார்கள் பெறுகிறார்கள் சரியான பாதை காட்டுவது உபதிஷத்துக்கள் எனப்படும் வேதாந்தமே ஆகும் இவ்வேதாந்தம் சர்வதுக்கிவர்த்தி பரமானந்த பிராப்தி ஆகிய ஜீவன் முக்தி பயண அடைய அடையாதோரான வழியை காட்டுகிறது இவ்வழியை பின்பற்றி செல்ல வேண்டுமென்றால் ஜீவர்கள் தங்களிடையே உள்ள கீழானதும் துக்கத்திற்கு ஏதுவானதுமான ராகதுவைசாதி குணங்களை கெடுத்து மேலானதும் சுகத்திற்கு ஏதுவானதுமான உதாசீனமான உயர் குணங்களை சம்பாதிக்க வேண்டும் நமக்கு பரிபக்வமாக்க வேண்டும் பெரும் கருணையால் சுவாமி என்னும் தினஞானியால் கருணாமூர்த்தி தத்துவ கல்வி கடலாகிய கடலாக விளங்கிய ஸ்ரீ தத்துவராயர் எனும் தமது சீடரை அஞ்சமத பரணி என்னும் நூலை ஆக்கும்படி செய்தார் இந்நூல் கோவில் சம்பிரதாய பாடங்கள் இன்னொரு பாடங்கள் பதினாறில் ஒன்றாகும் இந்த இது மும்ச்சிகளுக்கின்றி இன்றமையான நல்ல உயர்ந்த நூலானாலும் உரையின்றி படித்தறியும் தரமன்று இதனை உணர்ந்த கோவிலூர் சம்பிரதாய சுவாமிகளின் கல்வி மிக்க சில உரை எழுதியுள்ளார்கள் அந்த உரைகள் அது ஏராமலே வாகனம் ஏறாமலே உள்ளன ஆனால் நமது கோயிலூர் மரபு ஸ்ரீ பிரம்மாண்ட சுவாமிகள் எழுதிய இந்த உரையே அச்சாகி இப்பொழுது வெளிவந்துள்ளது மேற்படி நூலுக்கு நமது தமிழகத்தில் இதுவே முதல் உரையாகும் மேற்படி உரையாசிரியர் மேற்படி நூலாசிரியரான ஸ்ரீ தத்வராய சுவாமிகளால் எழுதப்பட்ட பல நூற்களில் முதன்மையாக விளங்கும் பிரம்ம கீதை என்னும் நூலுக்கு பரமாத்வைத பரமாகரையாற்றியுள்ளார்கள் இன்னும் வேதாந்த சூடாமணி கைவள்ளி நவநீதம் ஆகிய நூறு நூர்களுக்கு உரையாக்கம் செய்துள்ளார்கள் மற்றும் மறுகள் அந்தாதி மறுகள் மாலை சிக்கல் சிங்கார வேலூர் அந்தாதி கலித்துறை அந்தாதி திருவரங்க வெண்பா அந்தாதி அரங்கநாயர் அரங்க நாயகி அந்தாதி ஆகிய பக்திரம் ததும்பு நூல்களையும் படைத்து வெளியிட்ட படைத்து வெளியிட்டுள்ளார்கள் மேலும் பல இடங்களில் வேதாந்த பாடங்களை நடத்தி அத்வைத கருத்துக்களை மக்களிடையே பரப்பியுள்ளார்கள் இன்னாரை வேதாந்த உலகம் நன்கு அறியும் இந்த அஞ்சவதை பரணியை பற்றி விளக்கத்தை நமது முன்னிலையில் கூறியுள்ளார்கள் மிக சிரமப்பட்டு எழுதிய இவ்வுரை நூலை குமாரபாளையம் ஆனந்தாசிரம வெளியீடாக வெளிவருவதற்கு சம்மதித்து உளவுபகாரமே அன்றி வேறில்லை இதே போல நமது ஆனந்தாசிரம தலைவர் உயர் திருவாளர் பி ராமசாமி சட்டியாரா அவர்களும் இந்த உரை நூலை வெளியிடுவது ஆன்மீக துறைக்கு செய்யும் சேவையாகும் என்று எடுத்து சொன்னதை கேட்ட மாத்திரத்திலேயே அச்சு போட செய்து வெளியாக்கியுள்ளார்கள் என்பதும் உலகோபகாரமே அன்றி வேறில்லை செற்றியார் அவர்கள் மேலும் ஆனந்தாசிரம ஸ்தாபகர் சீல ஸ்ரீ ராமசாமி சுவாமி அவர்களது பிரார்த்தனை மாலை அடக்கு விலைக்கு மேற்படியார் சுவாமிகளின் மேற்படி சுவாமிகளின் அருள்மொழிகள் எனும் நூல்களை இலவசமாக வெளியீடு இலவச வெளியூடுகளாகவும் கொடுத்துள்ளார்கள் தவறு மேற்படி நமது ஆனந்தாசிரமத்தில் வருடந்தோறும் குரு பூஜையும் மாணவர் இந்து மதம் ஆன்மீக பயிற்சி முகாமும் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி விழாவும் மாதந்தோறும் அந்தமும் வாரந்தோறும் தேவார பாடமும் தினந்தோறும் கோயிலு சமுதாய வேதாந்த பாடமும் நடந்து வர ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள் மற்றும் நமது ஆனந்தாஸ்ம வளர்ச்சிக்காக தலைவர் குறுதொழியாக நின்று பணியாற்று உபதலைவரும் பெரும் தொழிலதிபருமான திருவாளர் திரு ஜே திரு ஜே கே முன்ராஜ் எம் டெக் அவர்கள் போஷகரும் திரு ஆண்டாள் கம்பெனி உரிமையாளருமான திருவாளர் ஆர் எஸ் பி அவர்கள் காரிதர்சி திரு ஆர் குருசாமி அவர்கள் உபகாரிதர்சி திரு கே கே ஆறுமுகம் அவர்கள் ஆகியவர்களது ஆன்மீக சேவைகளை குறித்து மிகவும் பாராட்ட வேண்டிய இருத்தலால் கடமையின் காரணமாக பெரிதும் பாராட்டுகிறோம் அன்னவர்கள் ஆயுள் விருத்திக்காகவும் இற்ற சித்திகள் நிறைவேறுவதற்காகவும் சர்வல் வல்லமை பொருந்திய மாயா விசிஷ்ட சேதனமான ஈஸ்வரனை பேரடு பேரடு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கின்றோம் நன்றி வாழ்த்துக்களும் உரியனவாகு எனவே ஆன்மீக நாட்டமுள்ள அனைவர்களும் நாடக பாணியிலே அமைக்கப்பட்டுள்ள இந்த நூலை வாங்கி படித்து ஆன்மீக பெரும் பயனான பரமா பரமசாந்தியை பெற வேண்டி கேட்டுக்கொள்கின்றனர் இப்படி பாராட்டுரை எழுத படித்த இறை இறையர்களுக்கும் அநேக நமஸ்காரம் உரித்தாக்கம் சுபம் சுபம் சுபம் வேணும் ஸ்ரீ சர்கை சோம கோபால சுவாமி அவர்கள் ஒன்று ஆறு ஆயிரத்தி எடப்பாடி ரோடு குமாரபாளையம் சேலம் மாவட்டம் பிரம்மான் அவர்கள் உரைக்கு பாடல் பாடியிருக்கார் அவரு சொந்த கருத்து சேமயம் மாமுகன் குமரன் ஈசன் மாலையன் மங்கை பாகன் பூமகள் எனது உலகத்தில் பூரண வாழ்வு நல்கி நாமகள் நாவில் நின்று ஞானத்தால் வீடு நல்கி சமமாதளிக்கும் வண்ணம் திருவடி போற்றுகின்றேன் அதாவது யானைமுகனும் முருகக்கடவுளும் ஈஸ்வரனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் மங்கை பார்வதியும் அப்புறம் பாகன் என்ன சூரியன் பக்குவம் செய்யினால் சூரியனும் பூமகள் பூமாதேவியும் எமது உலத்தில் பூர்ண வாழ்வு நல்கி நாமகள் நாவில் நின்று சரஸ்வதி என் நாவில் இருந்து கொண்டு ஞானத்தால் வீடு நல்கி சேமம் அது அளிக்கும் வண்ணம் திருவடி போற்றுகின்றேன் அவர்களுடைய திருவிழா நான் போடுகிறேன் சொல்றார் வேதத்தை அருளால் செய்த வியாசமா உனியே போற்றி வேதத்தை அறுத்து ஞான பேரரசளித்தான் சென்றும் போதத்தை வடிவாய்க் கொண்ட புனித நாம் சங்கரன் ரன் பாதத்தை போற்றி வாழ பாக்யம் என் செய்தோமே வேதத்தை கிருபையினாலே செய்த வியாசமா முனியே உங்களுக்கு வணக்கம் பேதத்தை அறுத்து அநேக வித பேர் வேத ஞானத்தை எல்லாம் போக்கி ஞான பேரரசு அளித்தான் ஞானம் என்று சொல்லக்கூடிய பெரிய ராஜ்யத்தை கொடுத்தவனாகிய கொடுத்தனும் என்றும் போதத்தை வடிவாய்க்கொண்டு எப்போதும் ஞானுடையமாக இருந்து கொண்டும் அப்புனிதனாக சங்கரன்தன் பரம புனித புனிதன் தூய்மையுள்ள சங்கராச்சாரியர் அவர்களை அவருடைய பாதத்தை போற்றி வணங்கி வாழ பாக்கியம் என் செய்தோமோ அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு எடுத்தாருன்னா இது வளர்ந்து கொண்டு எதாவது பெரிய பாக்யம்ன்ற அர்த்தம் என்று சொல்கிறார் அடுத்தது கோவிலூர் முத்துராம கொற்றவன் பாதம் போற்றும் கொன்றவன் போட்டச்சு எழுத்துப்படை ஏவலன் அருணாசலன் தன் இளவலாம் சிதம்பர சன் பாவலன் பதங்கள் போற்றும் பரமசர் குருவாய் வந்த காவலன் திருக்களர்கோர் கற்பகத்தடிகள் போற்றிய கோவிலூர் முத்துராமலிங்க கொற்றவன் அவர் த ராஜன் கோயிலூர் மடத்துக்கு மூலவர் அவருடைய பாதம் போற்றக்கூடிய ஏவலன் சிஷியனாக இருந்த அருணாசலன் என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது மனாதிபதி அவருடைய தம்பி இளவலாம் சிதம்பரேசன் மூன்றாவது வட்டத்தில் இருந்த சிதம்பர சுவாமின்னு சொல்லக்கூடியவர் கருணாநிதி சொல்லக்கூடியவர் பாவலன் பதங்கள் போற்றி அப்படிப்பட்ட அவர்களுடைய பதங்களை எல்லாம் வணக்கம் செய்து பரமசொர்குவாய் வந்து காவலன் பரமஸ்வர் குருவாய் எப்போ குருநாதர் குருநாய் குருவாரே வந்து காவல் காவலன் திருக்கணும் அப்படிப்பட்ட காவலனாக இருக்கக்கூடிய திருக்களற்கு ஓர் கற்பகத்தடிகள் போற்றி திருக்களில் எழுந்திருந்து கற்பகம் வரும் போல் இருக்கிற ஒரு திருவிழிலே வணங்குகிறேன் மூன்றாவது கோட்டை நாலாவது கோட்டை இப்போ பொருளிலா பொருளையெல்லாம் பொருளெனாயிருந்தவெண்ணை மொழிலா ஈசன் வந்து மாசில் பொன் நம்பளவனாய் இருளிலா என்ப வீட்டில் ஏற்றி வை தின்பம் தந்து அருளினால் ஆண்டு கொண்ட அடியினைப் போற்றி செய்வான் பொருளிலா பொருளையெல்லாம் அடியக்கூடிய இந்த உலக பொருளையெல்லாம் பொருளென இதுதான் நம் சோங்குழுக்கும் என்று நினைத்து இருந்த என்னை அடியனாகிய அப்போ பெருமாள் சாமியின் பெறோருக்கு அத்தகைய என்னை முரளிலா ஈசன் வந்து மயக்கமில்லாத பரமேஸ்வரனே வந்து மாசியில் பொன்னம்பலவனாய் குற்றமில்லாத பொன்னம்பலம் என்ற பெயரை கொண்டு எழுந்தருளி இருளிலா என்ப வீட்டில் அஞ்ஞானமில்லாத ஆனந்த முத்தியில் ஏற்றி வைத்து என்னை உயர்த்தி இருக்கச் செய்து இன்பம் தந்து ஆனந்தத்தை கொடுத்து அவளுடைய நாள் கிருபை நாள் ஆண்டு கொண்ட அடிமை கொண்ட அடியினை அவருடைய உபயோக திருவடிகளை போற்றி செய்வான் வணக்கம் செய்கிறேன் என்று அவருடைய குருநாதரை பற்றி இதில் பாடுறார் அடுத்த அஞ்சல் என்றழைந்தோர்கேசன் அருளிய ஞானத்தீயால் பஞ்சன அஞ்ஞன்மாள பரணிக்கோர் உரை செய்திந்தேன் வஞ்சக பேதவாத மயிலற கற்றோர்கேட்டோர் துஞ்சுதல் ஒழிந்தே என்ப துரியவாள்வடைய பெற்றோர் இந்த உரை மூலத்தோடு படிக்கிறதுனால உள்ள பயனை சொல்கிறார் பஞ்சல் என்று அடைந்தோர்க்கு பயம் இருக்கிறது என்று பயம் வேண்டாம் என்று யார் அடைகிறார்களோ அவர்களுக்கு ஈசன் அருளிய ஞானத்தீயால் பரமேஸ்வரன் அபயம் கொடுக்கும்போது அந்த ஞானாக்னியினாலே பஞ்சன அஞ்சன் மால பஞ்சு போன்று அஞ்சன் நாசமடைகிறான் என்று சொல்லப்பட்ட இந்த நூல் பரணி அந்த பரணிக்கு ஒவ்வொரு உரை செய்து ஈந்தேன் நான் ஒரு உரையை செய்தேன் இது உலகம் கொடுத்திருக்கிறேன் அதன் பயன் என்ன வஞ்சக பேதவாத மயலரை பேதவாதெல்லாம் வஞ்சகர்கள் மேலே போகவில்லை தழுத்து நிறுத்தி கீழே இறக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட பேதவாதி மயக்கத்தை நாசம் செய்யும்படிக்கு கற்றோர் படித்தவர்களும் கற்றோர் சொல்ல கேட்டோர் கேட்கிறவர்களும் துஞ்சுதல் ஒழிந்து மரணத்திலிருந்து விடுபட்டு இன்ப துரிய வாழ்வு அடையப் பெற்றோர் ஆனந்தமாகிய நான்காவது அவசையாகிய துரியம் துரிய அவசையில் கொண்டு ஜீவன் அவர்கள் இருப்பார்கள் இதுதான் பயன் ஆகவே இந்த உரையோடு கூடி இந்த அஞ்சதை பரிணியை படித்தாக அவளுக்கு ஞானம் வந்து ஆனந்த ஆதீதனாக இருப்பார்கள் என்று உரையாசிரியர் தன்னுடைய பாடல்களை காற்றார் இன்னொரு பாட்டு திருவருளால் ஈசன் திறம்பரவும் நல்லோர் குருவருளால் மேயுணர்வை கொண்டே ஒருவருளாய் தன்னை அறிந்தால் தலைவனாய் பேரின் பின்னமிலா வீடு ஒருவர் பேசு திருவருளால் பரமேஸ்வருடைய அருள் கருவை நாள் ஈசன் திறம் பரவும் நல்லோர் அவருடைய திறம் சாமர்த்தியங்களை அருளை பெருமையை உலகத்துக்கு சொல்லக்கூடிய மேன்மக்கள் குருவருளால் மெய்வுணர்வை கொண்டேன் அப்படிப்பட்டவர்கள் குருவருளாலே தத்துவ ஞானத்தை அடைந்து ஒரு பொருளாய் தன்னை அறிந்தால் ஏகவஸ்துவ பிரவசுரமாகவே தன்னை அறிவார்கள் ஆனால் தலைவனாய் அவர்கள் எல்லா மக்களை விட மேன்மக்களாக மேனா மேலோனாக தலைவனாய் பேரின்பாய் அழியக்கூடிய சிற்றின்பத்தில் விடுபட்டு அழியாத பேரின்பமாய் பின்னமிலா வீடு ஒருவர் பேசும் ரெண்டற்ற அத்வைதமுத்தியை அடைவார்கள் பேசு ஏன் மனமே இதை நீ சொல்வாயாக என்று வழக்கு திருவருளாலீசன் திறம்பரவும் நல்லோர் குருவருளால் மெய் உணர்வை கொண்டே ஒரு பொருளாய் தன்னை அறிந்தால் தலைவனாய் பேரின்பா பேரின்பாய் பின்னமிலா வீடு வருவார் பேசு என்றைக்கும் பார்த்தோம் வணக்கம் முதலாவது கடல் வணக்கம் ரெண்டாவது கடை மூன்றாவது காடு நான்காவது பேய் ஐந்தாவது ஓமை ஆறாவது உற்சோலை ஏழாவது கோயில் எட்டாவது பலிபீடம் ஒன்பாவது ஆள் பத்தாவது தேவி பதினொன்றாவது உட்பரிவாரம் பன்னிரெண்டாவது லீலை பதிமூன்றாவது பேய் முறைப்பாடு பதினான்காவது குறி பதினைந்து விசேஷ பேய் வரவு பதினே பதினாறாவது அஞ்யன் சரிதை பதினேழு திருவவதாரம் பதினெட்டாவது காமாதி படைச்செருக்கு பத்தொன்பதாவது ஞான வினோதன் படைச்செருக்கு இருபதாவது ஞான வினோதன் படையெழுச்சி இருபத்தோறாவது அஞ்ஞவேந்தன் படையெழுச்சி இருபத்தி ரெண்டாவது தந்தய யுத்தம் இருபத்தி மூன்று அஞ்சன் அழிவு இருபத்தி நாலு வெற்றி சாற்றல் 25. திருமுடியை சூட்டல் 26. களங்காட்டல் 27. கூழடுவார் 28. சுங் உளக்கை இருபத்தொன்னு கூழ் சமைப்பு முப்பது கூழ்வார்ப்பு முப்பத்தொன்றாவது தோத்திரமாகிய உணலை வாழ்த்து ஆக இவை இவ்வளவுக்கும் பாடல் தொகை நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஆக நானூற்றி தொண்ணூற்றி நாலு என்ற நூல் முற்று பெறுகிறது ஆகவே இனிமேல் நூல் ஆரம்பம் கடல் வணக்கம் பா படித்தாச்சு அடுத்ததிலிருந்து படிக்கணும் ரெண்டாவது பாட்டு படிக்கணும் ரெண்டாவது பாட்டு அழிந்து பிறந்தொழல் வதுவே தொழிலாயான் நின்று அழியா மொழியொழுந்தருளி அமையா இன்பம் பொழிந்த பெருங் கருணை முகில் நாளும் நாளும் பூதத்தின் துயர் தீரப் பொழிகவென்றேந்து பிறந்தொழுவதுவே தொழிலாயான் நின்று அழியாமலியெழுந்தருளே அமையா வின்பம் பொழிந்த பெரும் கருணை முயில் நாளும் நாளும் பூதளத்தின் துயர் தீரப் பொழிகவென்றே அந்நிய பழனி மூலமும் மத்திய ஆனந்த விளக்க வரையும் இன்றைக்கு இரண்டாவது பாட்டின் ஒரு ஆரம்பம் இதுவரைக்கும் முன்னுரை பாராட்டுரை கவிகள் எல்லாம் பார்த்தோம் இந்த அந்நிய பழனி வந்த காரணமும் சொல்லப்பட்டது சத்யராஜ சுவாமிகள் பெரிய கல்விக் அதோட ஞான அனுபவம் அந்த அனுபவத்திலேயே இருந்த அவரை குருநாதர் சுரபானந்த சுவாமிகள் வெளிமுகமாக்கி அவர் மூலமாக உலகக்கு வழிகாட்டியாக அஞ்சதி மூலம் செய்தது அதில் மோவதை பரணி என்பது இப்போது அது தெரியல அது இருக்கோயில்லையோ அஞ்சதி பயணிதான் இப்போ நடமாடுது பரணி என்பது புறத்தே ராஜாக்கள் வெற்றியை பெற்ற அவர்களை கொண்டாடுவது என்று சம்பிரதாயம் ஆனால் தத்துவராஜ சுவாமிகள் ஒரு பொருள் செய்தார் அகத்தே உள்ள குணங்களுக்கு நல்ல குண கெட்ட குணங்களுக்காக போராட வைத்து அதில் நல்ல குணங்கள் வெற்றி பெற்று ஞானத்தை அடைந்தது என்று குடிக்கிறார் இது பெரிய சாமர்த்தியம் அத்தகைய பெரிய காரியத்தை இந்த நூலிலே காட்டிக் கொண்டிருக்கிறார் அதிலே போது கடல் வணக்கத்துக்கு பிறகு இரண்டாவது பாட்டு அழிந்து பிறந்து உழல்வதிவே தொழிலாய் ஏன் அழிந்து பிறந்து உழல்வதிவே தொழிலாய் என்று அழியாமல் இறந்து பிறந்து சுழல்வதிவே வேலையாய் இருந்து வீணாய் அழிவுறாமல் எழுந்தருளி சர்க்குருவா எழுந்தருளி அமையா வின்பம் பொழிந்த பெரும் கருணை முகில் நேரதிசியானந்தத்தினையே பெய்த பெரும் கருணாமூர்த்தியான மேகத்தை நாளும் நாளும் தினந்தோறும் தினமும் பூதளத்தின் துயர்தீர பொழிக என்று உலகில் உள்ள துன்பமும் நீங்கும்படி பெய்ய என்று தொழுதல் செய்வோம் என முதற்பாட்டோடு ஒட்டுக என்று ிருக்கள் இந்த பாட்டில் அதிகாரி விடைய சம்பந்தம் பயன் நான்கும் சொல்லியிருக்கார் அதாவது அதிகாரி யான் என்பது யான் என்றால் தத்ரா சுவாமிகள் அவர் மட்டும் அதிகாரி அல்ல அவரை விடாலட்சணியாக கொண்டு மற்ற அவர் அதிகாரி தீவிரம் மந்தரன் மந்தன் என்று சொல்லக்கூடிய மற்ற அதிகாரிகளும் பொருந்தும் என்பது அர்த்தம் அது எல்லா அதிகாரிகளுக்கும் உகந்தது எதனால் சொன்னால் பின்னால் புதலத்தின் தேர்தல அதனால் அதன் பிறகு விஷயம் அழிந்து பிறந்து உழல்வதுவே விஷயம் அதான் விஷயம் அதாவது தோற்றம் ஒழுக்கம் அத்தியாரோ அவாதம் இதான் வேதாந்தத்தில் சொல்கிறது பிரபஞ்ச உற்பத்தி நாசம் ஜீவர்கள் உற்பத்தி ஆகிறது நாசம் அடைகிறது இத விஷயம் அழிந்து பிறந்து உழல்வதுவே தொழில் இதான் விஷயம் அதன் பயன் அமையாத இன்பம் பேரானந்தம் பொழிக சம்பந்தம் ஆக அதிகாரி வடையும் சம்பந்தம் நாளும் இதில் சொல்லியிருக்கார் யார் என்று சொன்னதுனால என்னை போலவே இந்த புதத்தில் உள்ள மற்றவர்களும் துயர்த்தியரட்டும் அதற்காக உருவப்படுத்தி கருணை மகிழ் மேகமானது மழை பெய்கிறது அது பெருபகாரம் கருதுறதில்லை அது பெஞ்சிட்டு போயிடும் மூலமாக மக்கள் நன்மை அடைகிறார்கள் அப்படி போல் சாதாரண மேகமல்ல பெரிய மேகம் அதிக மழை பெஞ்சது அர்த்தம் பெரும் கருணை முகல் நாளும் நாளும் தினந்தோறும் உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் திகர் தீவிரமெல்லாம் மழை பெஞ்சாதான் அப்படி போல் கருணை மலை சொருபான சாமிகள் பெய்த காரணத்தினால இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் பஞ்சத்திலிருந்து ஈடுபட்டு முத்திப்பட பெற பெற வழி ஏற்படுகிறது ஆனால் நான் மட்டும் அடையவில்லை இந்த உலகம் அடையட்டும் என்று பொழிக என்றே பொழிக என்று இந்து பிரகாரமாக நீங்கள் அருகம் செய்ய வேண்டும் என்பது கருத்து முதல் பாட்டால் ஒட்டுகன்னாரு அது அத்தான் ஒட்டுகன் தேவையும் இல்லை புதலத்தின் துயர்தீரை என்றே பொழிக என்று சொல்லலாம் அது சம்பந்தம் அழுந்து பிறந்து உழல்வதே தொழிலாய் உள்ள இந்த இவர்களுக்கு மழை பொழிக ஏன்னா ஞானோபதேசம் உண்டாகட்டும் எதற்கு அமையா இன்பம் குறையாத இன்பம் எதனால் துயர்த்திர்ந்த குறையா என்பம் தருவதற்கு பரமானந்த பிராப்தியாக இருக்கும் ஆக இந்த பாட்டில் அதிகாரி யான் என்பதன் மூலமாக மற்ற அதிகாரி சேர்த்துக்கணும் விஷயம் பிறந்து அழிந்து உழல்வதுதான் பயன் அமையா என்பம் சம்பந்தம் பொழிக என்று நாங்களே பார்த்துக்கணும் ஆக இந்த பாட்டில் அதே சம்பந்தம் சொல்லியிருக்கார் என்று வைத்துக்கொள்ள வேண்டும் தலை பலவாய் பெயர் பலவாம் நதிகள் எல்லாம் சாகரத்தின் ஒரு நீராம் தன்மை போல பல பலவாய் சொல் சொல்லு நெறிய எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு பொருள் இணையாம் பணிதல் செய்வான் மூன்றாம் பாட் நாலாம் பாட்டு காலப்பெரு வணக்கம் போடல நாம் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு பாடல்களும் காலப்பெரு வணக்கம்னு அர்த்தம் இதன் பொருள் நதிகள் எல்லாம் தலை பலவாய் பலவாம் ஆறுகள் யாவும் இமயம் முதலிய உற்பத்தி ஸ்தானங்கள் பலவா பலவாதலோடு கங்கை முதலாக பற்பல பெயர்களும் உடையனவாயினும் சாகரத்தின் ஒரு நீர் ஆம் தன்மை போல சமுத்திரத்தை வந்து சேரும்போது நாமரூப வேதமின்றி ஒரே ஜலமாயிருப்பது போல பல பலவாய் சொல்லும் நெறி எல்லாம் நானாவிதமாக கூறுகின்ற மார்க்கங்கள் யாகும் சொல்லப்பட்ட ஒரு பொருளினை பிரதிபாதிக்கின்ற ஏகநாயகன் ஆகிய ஒரு வசதியே யாம் பணிதல் செய்வோம் ஏன் அனுப்புகின்றோம் என்ற இங்கே தலையில் இருக்கிற வரைக்கும் நதிகளுக்கு பெயரும் உறவமும் வெவ்வேறு சௌந்தரத்துக்கு போயிடுச்சேன்னா தண்ணி ஒரே தண்ணி தான் உப்பு தண்ணி தான் அதுபோல் இந்த மதங்கள் வறு சமயங்கள் இன்னும் புறச்சமயங்கள் புறப்புற சமயங்கள் பத்தரை பேர்கள் எங்கள் சாமி பெருசு சின்னதுன்னு சொன்னாலும் கூட உண்மையை நோக்கும்போது ஒரு கடவுள் தான் அதுதான் கட்டளை பாடத்தில் மாயும் ஈஸ்வரனும் இல்லையே சகல சமயத்திற்கும் க தெய்வம் இல்லை கடவுள்கள் அதை ஒன்றை வச்சிக்கிட்டு தான் இவங்க பெருமைக்கூட யானையை கண்டது போல எங்கள் சாமி பெருசி உங்கள் சாமி பெருக்க அதுதான் இந்து திஷ்டாந்தபடி சொல்கிறார் எல்லா நதிகளும் பெயரும் ரூபம் வெவ்வேராக இருந்தாலும் சமுதிர தண்ணி சேர்ந்த பிறகு ஒரே தண்ணி தான் அப்படி போல் விசாரதிஷ்டிக்கு ஒரு கடவுள் தேவை எல்லா கடவுள் இல்லை அத்தகைய கடவுளை நாம் பணிக்குவோம் பணிதல் செய்வோம் வணங்கின்றோம் என்று காரணப்பெருமான சொன்னார் ஏன்னா அடுத்த பாட்டிலேயே அதே தான் பழியாத வீடு ஊர் கண்டு அறியாதது காண வேண்டியாரு வழியாகும் சமயங்கள் கொண்டு தம்மில் வழக்கு பேசும்ழக்கு மாழ்கவென்றே என்றே பணிதல் செய்வோம் என்று முன்பரல ஆட்ட வச்சுக்கணும் இதன் அழியாத வீடு என்னும் பழைய கண்டு அறியாதார் நித்திய ஸ்தானம் சுபாவசித்தமான மோட்சமாம் பிரம்மலோகத்தை உள்ளபடியே காணாதவர்கள் பிரம்மனா பிரம்மதியாக இருக்கிற உலோகம் இல்லை அது ஆத்மஸ்வரூபம் நம்முடைய உண்மைஸ்வரூபம்னு அர்த்தம் அது எப்படி இருக்கு நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் நித்திய ஸ்தானம் என்னும் சுபா சித்தம் இது ஒன்றும் போய் அடைகிறது இயல்பாகவே இருக்கிறது நம்முடைய ஆத்மஸ்வரூபம் சச்சித்தானது நித்தியம் போன இருக்குது அதை அறியறதோடைய அடையிறது அல்ல மற்றதெல்லாம் அடையிறது அறியறது அடையிறது ரெண்டும் உண்டு இங்கே அடைகிறது இல்லை அறியறது மட்டும்தான் அதனால் கைவில் முத்தினு சொல்லக்கூடிய அத்வைத முத்தியானது அறியிறது தான் எதை உண்மை சுரூபத்தை அறிகிறது எப்படி அறிகிறது விசாரித்து அறிகிறது இது இங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி அறிகிறது இல்லை இது விசாரத விசாரணையால் வரும் விசாரணைக்கு எங்கே போகணும் எங்கே இருக்குன்னு அங்கேயே விசாரம் பண்ணலாம் விருந்திடத்துலேருந்தே விசாரம் பண்ணி அறியக்கூடியது இதுதான் மற்றதெல்லாம் விசாரணை பண்ணணும்னா போய் போய் ஆராய்ச்சி போடணும் பல இடங்களுக்கு போய் விசாரம் பண்ணணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் புற விஷயங்கள்லாம் இது யாரவர்களுக்கு பிரார்தம் எங்கே இருக்க வைக்கிது வச்சிருக்கோ அங்கிருந்தே விசாரம் பண்ணலாம் அங்கேருந்து விசாரம் பண்ணி விசாரத்துக்கு பிறகு தெளிவடையுமே அவ்வளோதான ஒழியா புதுஷா ஒன்றும் கண்டுபிடிக்கிறதோ அல்லது போய் அடையிறதோ எதுவுமே கிடையாது எவ்வளோ சுலபமானது பாருங்கள் ஆத்ம ஞானம் ஆனாலும் அடைய முடியலையே இல்லை அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஆயிறாங்க இருக்குது எவ்வளோ சுலபாக சொல்லியிருக்கு புதுசாக சம்பாதிக்கணும் அந்த குணங்கள் சம்பாதித்து இந்த குணங்களில் அடிக்கணும் போராட்டம் தொந்தை வரும் யுத்தம் பண்ணணும் வெற்றி கிடைக்கும் வெற்றிக்கு பிறகு வரக்கூடியது அமைதி அதுதான் உண்மை சுரூபத்தை உணர்ந்ததுன்னு அர்த்தம் இவ்வளோ வேலை பண்ணணும் வெளியில் இந்த வேலை கிடையாது இல்லை உள்ளே இந்த உள்ள வேலை பண்ணுறதுக்கு நாம் இடம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாக்க அது விவேக உயிராக்கியம் செயல்படும் அனுபவி கொடுக்கணும் இல்லை வெளிநாட்டுக்காரன் சண்டைக்கு வர்றான்னா இந்த நாட்டில் உள்ள தலைவர்கள் உரியவர் யாரும் உத்தரவு கொடுக்கணும் இல்லைன்னா போகமாட்டாங்க அவங்க உத்தரவு கொடுத்தா அவங்க சாப்பிடுத்த காட்டுவாங்க கொடுக்காமல் என்ன பண்ணுறது அப்படி போகல இங்கே நான் உத்தரவு கொடுக்கணும் இவைய வைராகியாதிகள் இது போராடு அப்படின்னு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறானே அப்புறம் அவன் எதிரி அடிக்கிட்டு போயிடுறான் அப்படி போயிடு நித்திய சாணமென்னும் சுபாசித்தமான மோட்சமாம் பிரம்மலோகத்தை பிரம்மலோகம் போடப்படாது அப்படி போட்டாக்க பாவனை வந்து பிரம்மலோகம் போகுது அங்கே போயிருக்க அங்கே அது பிரம்ம வஸ்துவை அப்படி போடலாம் மோட்சமாம் பிரம்மஸ்வரூபத்தை உள்ளபடி காணாதவர்கள் அது காண அந்த மோட்ச வீட்டை அறிவதற்காக அதுதான் எங்கள் விஷயம் அறியறதுதான் அடையிறது இல்லை ஆறு வழி ஆகும் சமயங்கள் கொண்டு சைவம் வைஷ்ணவம் சாத்தியம் கௌமாரம் கனாபத்தியம் சௌரம் என்னம் ஆறு சமயங்கள் ஏன் ஆறு சமயங்கள் ஆனது அப்படின்னு சொன்னா ஆதிசங்கர காலத்தில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சமயங்கள் இருந்தன அது உச்சமயங்கள் எண்பத்தி நாலு பெரிய சமயங்கள் இருந்தன அதெல்லாம் பிடித்து அடக்கி வாதம் பண்ணி ஜெயித்து ஆடு அடக்கிறார் இல்லை முடியாது ஒன்று தான் இப்போ இருக்குன்னு சொன்னால் ஒதுக்க மாட்டான் அத்தனையும் சூரியன் ஆறாவது வேணும் இல்லை என்ன ஆறு ஆறு விதம் என்ன சிவனை நம்புகிறோம் ஒரு கூட்டம் விஷ்ணு விஷ்ணுவை நம்புகிறோம் ஒரு கூட்டம் அப்புறம் அம்பாள் நம்புகிற ஒரு கூட்டம் அப்புறம் கணேசரு அப்புறம் மேலே சுப்பிரமணியர் இதெல்லாம் வேண்டாம் பா கண்ணுக்கு முன்னாடி தான் சூரியன் சரி அப்படியே வச்சுக்கொண்டார் இது சவுரமதம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இல்லை அப்படி செய்யலை சொன்னால் ஒன்று ஒன்று சைவமே ஒத்துக்கிட்டாக்க வயசகாரம் ஒத்துக்க மாட்டான் வயசம் ஒத்துக்கிட்டால் சைவம் ஒத்துக்க மாட்டான் ஆனால் ரெண்டு பேருக்கிட்டம்பா அப்படின்றார் ஆறு சமயங்கள் ஆறு சமயத்தில் நடக்கனார் அதை சண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமக என்று அவருக்கு பேர் அப்புறம் அஜய ஸ்தாபனாச்சாரியாய நமக என்று அர்ச்சனை மதத்தை வரும் அப்படி ஆறு சமயங்களால் தம்மில் வழக்கு பேசும் சடக்கு மாழ்கவென்று தங்களுக்குள் நியாயம் பேசுகின்ற அறியாமை கிட வேண்டும் என்று பணிதல் செய்வாம் என மூன்றாம் பாடலோடு ஒட்டுகிறேன் ஆக இந்த அறு சமயங்களும் இதுதான் சித்தாந்தம்னு நினைக்கிறாங்க இந்த அறு சமயங்கள் வழிகள் காசிக்கு போகணும் அவ்வளோ தூரம் வேண்டாம் மதுராஸ் போகணுன்னு வச்சுக்கோங்க மதுராஸ் போகிறது ரெண்டு மூணு வழி இருக்கு எதிர வேணாலும் போகலாம் அவர்கள் வசதி பொறுத்து சந்தர்ப்ப சூழ்நிலை அனுசரித்து எந்த வழியும் பின்பற்றி போகலாம் அப்படி போகும்போது ஒருவர் ஒரு வழியில் போய்ட்டு அங்கே சந்தித்தார் நான் வந்தவங்க தான் சரியான வழி நீங்கள் வர்றது சரியான வழின்னாக்கா அது எப்படி சமயங்கள் வழிகள்னு சொல்லப்பட்ட வழியாக சித்தாந்தம் அல்ல முடிவு இல்லை அப்படிப்பட்ட உணவு இல்லாத காரணத்தினால சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அதான் பிறகு கூடர்கள் ஏனையை கண்ட மாதிரி இந்த சலக்கெல்லாம் வாழ்கவென்று அழியட்டுமென்று நான் அந்த காலபிரமத்தை வணங்குவோமாக ஈராகி ஆதி முதலாக இரண்டு வகையாகி மூன்று வடிவாய் எழுதாத வேதம் ஒரு நாளும் போதமைவை சுவைதான் ஆராகியோது ஏழுமான திசையட்டுமாக எவையும் ஆகாமல் ஆகும் ஸ்வரூபம் கலந்த அருளானவாறு மொழிவா இது பிரம்மஸ்வரூபத்தின் வணக்கம் காலப்புறவான காணப்பட்டிருக்கு அதிஷ்டான சேதமாக பிரம்மத்தின் வணக்கிறார் இதன் பொருள் ஈரு எல்லா பொருளிலும் முடிவாயும் இல்லை ஆதி முதல் ஆய் யாவற்றிற்கு முதற் பொருளாயும் இரண்டு வகையாகி ஜகத் காரணமான சக்தியும் சிவமுமாகி அதாவது காரணபுரமாக அர்த்தம் இரண்டு வகை சக்தி சிவம் அப்படிங்கிறது இதுவோட இந்த சொற்கள் பத்தாது மாயை மாயாச்சும் காரணபுரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் தைச்சுட்டு தான் போயிடும் சொற்கள் இருக்க அங்கே விழுந்துட்டு போயிடும் பிரா அங்கே போயிடும் சிவம் சக்தி என்ன எங்கே போயிடும் அதனால் காணபிரவமாகி என்ன போகணும் ஜெகத்காரணமான சக்தியும் மாயையும் அதை பிரதிபித்த ஈஸ்வரனும் போடணும் காணபிரவமாகி மூன்று வகையாகி மாயா காரியமான மும்மூர்த்திகளாகி அதான் காரியபுரமாகிய பிரபுஷ்வது நாள் மூன்று எழுதாத வேதம் ஒரு நாளும் வரையப்படாத வேதங்களான இருக்கு யஜூர் சாவதருணம் என்று நான்காகி இது தனிமனிதராக எழுதப்பட்டதல்ல வேதம் இப்போ புற மதங்கள் அப்படி இல்லை அது ஒரு மகான்களால் பெரியவங்களாக எழுதப்பட்டதல்ல புத்த மதம் ஜெயின மதம் சிங்கு மதம் இது இந்தியத்தில் புற இந்திய ம அதெல்லாம் மகான்கள் எழுதப்பட்டது புறப்புற மதங்களில் இஸ்லாம் கிறிஸ்தவம் இதெல்லாம் ஒரு மகானில் எழுதப்பட்ட ஒரு வேதங்கள் அவ்வளோதான் இது எழுதப்பட்டது எழுத கிழவின்னே பேர் இந்த வேதம் எப்படி வந்தது அப்படின்னா இது அனாதின்னு சொல்கிறது அதாவது வெண்ணில சத்தங்கள் ஈஸ்வர் சத்தங்கள் அந்த வகை இப்போ இருந்துக்கிட்டே இருக்குது ரேடியோ அலைகள் மாதிரி ரேடியோ வேலைகள் அந்த கறி வச்சு இழுத்தாதான் முடியும்னே நம்ம காது கெட்டாது அப்படி போல் அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க பலர் படத்துவ ஆராய்ச்சி பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒன்று தெரிஞ்சது அது தெரிஞ்ச பிறகு அது ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒவ்வொரு உண்மையும் அவர்களுக்கும் பெருசாக தெரியும் ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சா அவங்க தான் இருக்கும் அதனால் ஒன்று கூட சண்டை வந்துடுச்சு அவனுக்குள்ளே அப்புறம் நாம் கண்ட உண்மைகள் எல்லாம் சரிதானா இல்லையான்னு சொல்லி பரிசீலனை பண்ணுறதுக்காகத்தான் இப்போ மகாவிஷ்ணு கிட்ட போகிறாங்க மகா சொன்னார் எல்லாருக்குமேலாம் சிவகிட்ட போகணும்னு சிவகங்கை போகிறாங்க அப்புறம் சிவகிட்ட போய் எல்லா எவ்வளோன்னு சொல்கிறாங்க அவர் நீங்கள் செஞ்ச ஆராய்ச்சிகள்லாம் இப்படி இப்படி எந்தெந்த விதத்தில் நல்லது யூஸ் சரியில்லை என்று தொகுத்து ஒருமுகப்படுத்த சொன்னால் தான் யூஸ் பேர் அப்படி சொல்லப்பட்ட பிறகு தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணி இருக்க எதூர் சாமதரணும் என்று சொல்லக்கூடிய நாலு வேதமாக பிற்காலத்தில் வியாஸ்தால் பிரிக்கப்பட்டது அதற்கு இருந்தது ஒரு இருந்தது அதை நாலு வேதமாக அது சில சில காரணமாக ஆகவே இந்த வேதமானது அனாதி ஈஸ்வர வாக்கியம்னு பேரு ஈஸ்வரனாலே சொல்லப்பட்ட வாக்குமொழி தனி மனிதனால் சொல்லப்பட்டதல்ல ஆறு அங்கங்கள் சொல்லப்பட்ட அதுவும் அப்படி தான் ஈஸ்வரன் தான் உணர்த்தினார் இப்போ விஞ்ஞானு கண்டுபிடிக்கிறாங்கல்ல இதில் இவன் கண்டுபிடிச்சு சொல்கிற இது ஈஸ்வரன் உணர்த்துறதுதான் இது கூட இல்லை இவங்களுக்கு என்ன தெரியும் அதாவது மனதை ஒருங்கப்படுத்தும் போது அந்த இறைவன் நந்திரியாக இருந்து கொண்டு விளக்குறார் அது உண்மைகள் வெளிப்படுது அப்படி வெளிப்படும்போது நான் கண்டுபிடித்தேன்னு சொல்கிறான் அவள் தானிய ஈஸ்வரன் அனுகிரகம் இல்லைன்னு அனுபவிக்க முடியாது ஒவ்வொன்றும் அப்படித்தான் அந்த இந்த காலத்துக்கு இப்படிப்பட்ட நவீனமான ஆராய்ச்சிகள் செய்து முடிவுகள் செய்யணும்னு இன்றும் சங்கல் இருக்குது சங்கல் நடக்குது அவ்வளோதான் இங்கே வரையப்படாத வேதங்களான யஜூர் சாம அதர்வணம் என்று நான்காகியும் பூதம் இவை ஓரைந்து பூமி நீர் அக்னி காற்று ஆகாசம் எனும் இப்பஞ்சபூதங்களாகியும் சுவை ஆறு ஆகி இனிப்பு கசப்பு புளிப்பு சுவர்ப்பு உவர்பு உப்பு உறப்பு உறப்பு உப்பு ஆகிய அறுசுவைகளாகியும் ஓதும் இசை ஏழும் ச ரி கி என்ற ஏழு சுரங்களும் திசை எட்டும் கிழக்கு முதல் இந்திரன் அக்னி யமன் இறுதி ஒன்னன் வாயுக்குவேன் சொல்லக்கூடிய எட்டுதிக்கு விழுமாயும் எவையும் ஆகாமல் உண்மையில் தான் ஒன்றும் ஆகாமல் இப்போ எப்படி இருக்குது ஆகும் சொரபம் யுவர்த்துவாதனமாக உலக சிருட்டியில் எல்லாமா இருக்கும் உலகத்தாளுடைய சிருட்டிக்கு எல்லாமே தோற்றும் ஆனால் யுவர்தோபாதனம் பேருது தன் தன்மை கிடாமல் இவரு சுரமாக தோற்றுது பிரர்மஸ்வரபம் ஒன்று தான் எந்த விதமான மாயை கற்பி சம்பந்தம் ஆக கொண்டு உலகமாக காட்டச் செய்யும் இதை ஒரு கலந்த அருளான ஆறு மொழிவோம் பாலில் நெய் போல சர்வத்திலும் சேர்ந்திருக்கும் கருணையின் தகவினை போற்றுவோம் இந்த திஷ்டாந்தம் இப்போ இருந்தாது இப்ப எப்படி செய்யணும் பிரம்மஸ்வரூபத்துக்கு சத்தியபேதம் காட்டணும் இது பிராதிமாத சை பிரபஞ்சம் அது பாதமா சத்தை அது பால் நீர் ரெண்டும் வியாபார சத்தை அது பொருந்தாது பின் எப்படி காட்டணும் ஜலம் காட்டணும் ஜலம் எப்படி பொய்யாக கலந்துருக்கோ அப்படி போல் இங்கே பிரம்மத்தினத்தில் இந்த பிரபஞ்சமான பொய்யாக கலந்துருக்கு அப்படி காட்டணும் பாலில் இதெல்லாம் பதமுத்தி உகர்ந்தது பதமுத்தில சாகிஜம் முத்தி பாலில் பாலும் நீரும் போல கலந்து இருக்கிறது நெய்யும் போல கலந்துருக்குன்னு சொல்றது உண்டு அது சமசத்தியது அதனால பாலில் நெய் போலங்கிற இது இந்த அத்யத்துக்கு பொருந்தாது பிறகு ச சை சித்தாந்து பொருந்தது காணலில் ஜலம் பொய்யாய் கலந்தது போல சேர்ந்திருக்கும் கருணையின் தகவினை போற்றுவாம் அத்தகைய பிரம்மஸ்வரூபத்தை நாம் மனம் வாக்காய்ங்கினாலே வழிபாடு செய்வோம் என்பது ஓர் ஒன்றிலேன் ஒரு பொருளாக நல்கி இருபாதம் மூன்று குணம் நான்கு நான்குள்ளிந்து எங்கள் ஒரு கோஷம் ஐந்தொடரு ஏர் ஒன்றில்லாத பவமேள் ஏழத்து வடிவான உடையான் எழிலாருஞான மயமாக வாழும் இயல்நாளும் வாழ்கின்றே மொழிவாம் என்பது அதை சேர்த்துக்கணும் இது பாட்டு அமைப்பு போடாதனால தான் பாடும் அதாவது ஓர் ஒன்றில் ஓர் ஒன்றிலோ ஓர் ஒன்றிலே நோர் பொருளாக நல்கி இருபாதம் மூன்று உணம் நான்கு நிறுத்திட்டு உள்ளிந்திரியங்கள் ஒரு கோஷம் ஐந்தோடு அறுபாவனாதி அது அடுத்த வரி போடணும் அப்புறம் இந்த இது மூணாவது வரியாக போடணும் ஏறு பொன்றுலாத ஏறு பொன்றுலாத பவ மேலுத்து வடிவான வெட்டு விடையான் அது ஒரு வரி இருக்கணும் எழிலாறு ஞான மயமாக வாழும் இயல்னாலும் ஒரு வரி அப்படி போட்டிருக்கணும் அது ஆட்சி போடும்போது எல்லாம் பார்த்தது தான் எங்கேயாவது அப்டிக்கார செய்கிறாங்க அப்படித்தான் முன் பாடலில் இந்த பிரம்ம வணக்கம் பண்ணார் இல்லை அதே போல் கைவிழித்த தாடராசி அதே பண்ணியிருக்கா பாருங்க இயன்றழித்து அழிக்கும் செய்கை கேதுவா மயனாய்மாலாய் ஆல் ரவி சனுமாய்த்தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்பரியாதவனாயினாலும் விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே இன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவா மயனாய் மாலாய் ஆண்ட வீசணுமாய் அப்படி அது மும்பிகளாக இருக்க அதே போல ஆன்ற வீசனுமாய் இது காரணப்பருவம் தானே அனந்தமூர்த்தியுமாய் ஆன்ற ஈசனுமாய் அப்புறம் அனந்தமூர்த்தியான எல்லா வடிவங்களாகவும் பூன்ற முத்தனுமாய் இன்பம் புனரியாதவனாய் நாளும் தோன்றி விமல போத எப்போதும் ஒரே மாதிரி இருக்கின்ற சதவதியமாக இருக்கின்ற அப்படிப்பட்ட குற்றமற்ற ஞானோடிமார் சொரூபத்தை படுகின்ற இந்த சுத்தப்பெருமையா வணக்கத்தை இந்த பாட்டில் சொல்கிறார் ஆகவே இது சாஸ்திர கர்த்தாக்கள் செய்கிற பழக்கம் எழுதி கருது இப்போ பெருசாக வழக்கம் நல்லா எழுதிக்கன்போல் ஓர்வு ஒன்றியிலே விவேகம் ஒன்றுமில்லாத எண்ணையும் ஓர் பொருள் ஆக இருபம் நல்கி ஒரு பொருளெனக் கருதி கருதிக்கொண்டு கருத்திற்கொள் கருதி கருத்திற்கொண்டு பிறவிக் கடலை தாண்டுவதற்கு தெப்பமாக இரண்டு திருவடிகளை தந்து மூன்று குணம் சத்துவ ரஜோ தமோ குணங்கள் உள்ளிந்தியங்கள் நான்கு அகன் கரணமாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும்னாலும் குரு கோஷம் ஐந்தோடு ஒன்றின் ஒன்றினுள் ஒன்றாகிய அன்னமயம் பிராணமையும் சேர்த்துக்கிறோம் இதே பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்னும் பஞ்சகோஷத்தோடு அரு பாவனாதி மூலாதாரம் முதலிய ஆறு அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகத விசுத்தி ஆகியன்னு சொல்லக்கூடிய ஆறாதாரங்கள் இது இங்கிருந்து இப்போ என்னாலே போகிறது ஷட்பாவங்கள் அதை சேர்த்துக்கலாம் கருவுறுதல் பிறத்தல் வளருதல் பிறந்து வேறொன்றாதல் தேய்தல் மரணமடைதல் அது சொல்ல தெரியுத பாவன்தான் அது சேர்த்துக்கலாம் உணர்கால் ஆராய்ந்து அறியும் போது இயர்வு ஒன்று இல்லாத பவம் ஏழும் அறுத்து சிறப்பு ஏதும் இன்றிய எழுகை பிறவிகளில் எழுகை பிறப்புலேயும் எந்த சிறப்பும் கிடையாது தேவர் மனிதர் நடப்பன நீந்தவன நிற்பன பரப்பன உருவனு சொல்லக்கூடிய எழுகை பிறப்பு இது என்ன அறிக்கை பிறந்தபோது உழலுந்தான் பிறந்து உழலாமல் அதை நாசம் செய்து அதனாலே சிறப்பில்லாத பிறப்புகளிலிருந்து விடுபட்டு வடிவு ஆன எட்டும் உடையான் பஞ்சபூதங்களும் சூரிய சந்திரர்களும் ஜீவான்மாவமான அஷ்டமங்கள முகூர்த்தங்களாய் இருப்பனும் அதை காரணப்படும் ஏழில் ஆறு இதில் போடலேற்றணும் ஞானமயம் ஆக வாழும் இயல் நாளும் வாழ்க என்று மேற்பாட்டில் ஓட்டிக்கணும் வாழட்டுவணும் சின்மயமா சின்மாத்திரமாக விளங்கும் சுபாவத்தை என்றும் வாழட்டும் என்றும் ஒழிவாம் என ஐந்தாம் பாடலோட குட்டியும் ஆகவே எழில் ஆறு அப்படின்னா அழகு என்ன அழகு மைத்ரி முதிதை மைத்திரிகரணை முதி உபேட்சைன்னு சொல்லக்கூடிய நான்கு குணங்கள் ஞான குணங்களும் வேறு அந்த ஞானகுணங்கள் உடையவர் அர்த்தம் அதை ஞானமயம் ஆக ஆக சேர்த்திக்கணும் இதை விட்டு போச்சு ஆக இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இந்த கருத்துக்கள் எல்லாம் குருநாதர் கருணையினாலே செய்கிறதுன்னு காட்டுவாங்க அவருடைய கருணை இல்லைன்னு சொன்னால் செய்ய முடியாது இத கருணாநிதி கோயில் மட்டத்தில் மூன்றாம் பட்டம் உடையவர் சிதம்பர சுவாமி அவர் குருநாதன் முத்துராமசாமி தான் அவர் சொல்றார் சித்தரும் பரவான் என்ற சீர்மி குங்கரணிதன் நெல் பித்தனாமையும் ஆழ பேரள் உருவாயுற்ற முத்தனாம் முத்திராம முதல்வர் கமலபாதம் நித்தமும் தொழுது வாழ்த்தி நெஞ்சினுள் இருத்தல் செய்வான் சித்தரும் பரவாமன் என்ற சீர்வும் கருளிதனில் பித்தனாம் எனவும் ஆளார் நான் உலக ஆசை கொண்டு பித்தனை போல் இருந்தவன் என்னையும் நீங்கள் எத்தனை பேர் ஆண்டிருக்கிறீர்கள் இறந்தோம் பெண் அதோட என்னையும் ஆண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அந்த பாட்டில் சொல்றார் அதுக்காக சொல்ல வந்தது அதுபோல இங்கேயும் சத்யராஜா சொல்றார் விவேகம் ஒன்றில்லாத என்னையும் ஒரு பொருளென கருதி கொண்டு பெருமைக்கடலை தாழ்வதற்கு தெப்பமாக இரண்டு திருவிழே தந்தவரனா அப்படின்னா ஓர்வு ஒன்று இளேன் ஓர் பொருளாக இருவாதம் நல்கி அப்படி ரெண்டு வாதங்களுக்கு கொடுத்தீர்களே என்று வியக்கம் வியப்பை உண்டாக்கும்படியாக அந்த பாட்டில் வச்சு பாடி அப்படிப்பட்ட மூர்த்தத்தை சிம்மாத்திரமாக விளங்கும் சுபாவத்தை என்றும் வாழட்டும் அது எது அந்த முகூர்த்தம் அதனால சுபாவம் தான் உண்மை சுரூபம் தான் அது வேறு வெளியில் ஒன்றும் கிடையாது ஒன்றாதர் விவகார திருஷ்டைக்கு கூட அதிர்ஷ்டானத்தால் ரெண்டு பேர் ஒன்று தான் ஒரே பிரம்மஸ்வரூபத்தில் ரெண்டு பிரிவுகள் தான் ரெண்டு பிரிவுகள் மட்டுமா உலகத்தில் அத்தனையும் பிரிவுகள் தான் ஒரு பரம்பொருள் இடத்துல இப்போ சொல்லப்பட்ட எல்லா மெத்தியாக தோற்றிக்கொண்டு தான் இருக்கின்றன இதுதான் அகண்டாக அறிவித்தேன் பேர் மற்ற அகண்ட சச்சியானந்தபுரமும் நான் என் நிச்சயம் செய்து கொண்டு எத்தனையோ சரீரங்கள் இல்லை இது ஒரு செயரம் இன்னும் பாவனை பண்ணணும் மற்ற சீரங்களுக்கு எப்படி புண்ணியபாவ கர்மங்களுக்கு ஈடாகவே செயல்படுகின்றனவோ அப்படி போய் எந்த சீரம் செயல்பட்டு கொண்டு ஆகவே நான் சாட்சி சர்வசாட்சி என்ற பாவனை பண்ணுறது தான் சுபாஷித்தம்னு பேர் அந்த சுபாசித்தத்தை உணரதுதான் ஞானம்னு பெரு அத்தகைய நிலையை எனக்கு உணவு செய்தார் என்று சொல்லலாம் இனமான மாய இனமான மாசு தெரியாமல் நூறி அறிவாகவே மனமான தீய பகைவீய மோதி வருஞான யானை வழிபாடுவாம் இதன் பொருள் சினம் ஆன குரோத முதலியவால் உண்டானதும் மாயை இனம் மாயா காரியம் ஆனதுமான மாசு செறியாமல் நூறி குற்றங்கள் நெருங்காமல் கடுத்து அறிவு ஆகவே ஞானமே தனது வடிவமாகவே மனம் ஆன பகை வீரிய மோதி மனமாகிய கொடிய சத்துருவை நாசமாகும்படி அடித்து ஒரு ஞான யானை வழி பாடுவோம் வாரான் என்ற குருநாதனாகிய அறிவாம் போதகத்திறத்தை பாடுவோமாக இப்போது குருநாதனுடைய கருணையின் கா கருணையை வைத்து இனிமேதான் அவர் புகழ்ந்து பாரு இதுவரைக்கும் இந்த பிரம்மஸ்வரூப வணக்கம் காரணப்புறம் வணக்கம் இதெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வந்தார் இனிமே தான் சுவரபானந்த சுவாமியுடைய சாமர்த்தியத்தை சொல்ல போகிறேன் அவருடைய ஆற்றல் எப்படி இருக்கிறது இந்த மனதை நாசம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அவருக்கு அகங்காரத்தை போகக்கூடிய உண்டு புறத்து எதிரி வென்று எதிரி ராஜனை பிடித்து அடக்குவது போல இங்கே அகத்திய உள்ள தீய குணங்களாகிய மத யானைகளை வென்று அஞ்சனே நாசம் பண்ணுறது அப்படி செய்யக்கூடிய சாமர்த்தியம் குணாதர்க்கு தான் உண்டு அவர் எப்படி இருக்கார் ஞான யானை இது இந்த யானைக்கு ஞானம் உண்டு லக்கிக்கு ஞானம் உண்டு இந்த ஆனால் இது சொற்பு ஞானம் இந்த ஞானம் யானை இருக்க அது சாமான்யம் இல்லை ஒரு தீங்கு பண்ணிட்டோம்னா அது வஞ்சம் தீர்த்திடும் அப்படின்லாம் கதையில் போட்டிருக்காங்க அது சாமர்த்த உண்டு கெடுதல் பண்ணுமனு நினச்சாங்கன்னா அவனுக்கு எடுத்துரும் சில பேர்கள் வேணுமென்னா கூட அந்த கெடுதல் பண்ணுவாங்க அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து கெடுதல் பண்ணுவான் அப்படின்னு கதையெல்லாம் வந்திருக்கு ஒரு கதையில் போகும்போது அவன் ஒரு தையல் கடைக்காரன் கொடுப்பானான் பழங்கில ஏதாவது கொடுப்பானா வாங்கிட்டு போயிட்டு இருந்ததுதான் ஒரு என்ன பண்ணான் அவன் கொடுக்காம சும்மா அனுப்பிட்டான் சும்மா அனுப்பினதோட வேறு ஏதோ அதுக்கு இடைஞ்சலாக உள்ளது ஊசி ஊற்றிட்டான் தயிர் ஊசி குத்தி அனுப்பிட்டான் அப்போ அது சரி பச வரும்போது என்ன பண்ணது சேலெல்லாம் சுத்திக்கையில் ஏற்றிக்கிட்டு வந்து அவன் கடையில் கடை இப்போ அவன் மேலாம் சேர் போட்டு போயிடுச்சு வஞ்சம் தேர்த்திடுச்சா எப்படி அப்படி பணம் கொடுத்து சரி ஊசிக்கு தினவில்லாமே யானைக்கிட்ட விளையாடுறான் அது என்ன பண்ணிச்சு சேர் பூசிட்டு போயிடுச்சு துணிக்கு நீ கெட்டு உடம்பெல்லாம் கெட்டு அப்படி யானைக்கு அவ்வளோ ஞானம் உண்டு அதான் சொல்லு அது போல் இங்கே அது ஒழுங்க ஞானம்லாம் அதுக்கு உண்டு அது போல் தத்துவ ஞானம் குருநாதர்க்கு குருநாதர் ஞானைக்கு என்ன ஞானம் பந்தத்தை போக்கி முக்கியம் கொடுக்கிற ஞானம் உண்டு அத்தகைய அதனால் வறு ஞான ஞான வழிபாடுவோம் பாராளுந்த குருநாதனாகிய அறிவாம் போதக திறத்தை பாடுவோமாக அந்த சாமர்த்தியத்தை என் நூலிலே வரிசையாக சொல்லுவோம் அதான் நூல் ஆரம்பம் என்று கொண்டு போகிறார் ஒழியாகி உணராமல் மூடும் ஒரு மாயையால் விழியாத லோகர் அழியாத ஞான விழிமேவலான வழிமேவன் பொருள் ஒழியாமல் ஈசன் ஒளியாகிமேவ மறைபடாமல் பரமாத்ம ஞானம் வந்து பொருந்தி இருக்க உணராமல் மூடும் ஒரு மாயையால் விழியாத லோகர் அறியாம அறியாமல் மறைக்கும் ஓர் அஞ்ஞானத்தால் ஞானக்கண் திறந்து பார்க்காத உலகத்தவர்கள் அழியாத ஞான விழிமேவல் ஆன வழி மேவவே நித்தியமான ஞானக்கண்ணை அடைவதற்கு ஆன மார்க்கத்தை பெற யாம் பாடுவோம் என ஏழாம் பாடலோடு ஓட்டுகே சேர்த்திக்கணுமா பாடுவோம் இது ரெண்டுமே குருநாதர் பாட்டு தான் குருநாதர் என்ன செய்கிறார் மறைபடாமல் பரமாத்ம ஞானம் வந்து பொருந்து இருக்கு எல்லாருக்கும் தன்னுடைய சிச்சர்களாக இருக்கிறவர்களுக்கு அந்த மறைக்கும் சக்தியாக ஆவரணம் இருக்கு அது நீக்கின பிறகு பரமாத்ம ஞானம் வந்து பொருந்தும் அப்படி பொருந்துவதற்கு தலையாக இருக்குது எது அஞ்ஞானந்தான் அதனால் அறியாமல் மறைக்கும் ஓர் அஞ்ஞானத்தால் உணராமல் மூடும் ஒரு மாயையால் ஞானுக்கண் திறந்து பார்க்காத உலகத்தவர்கள் அப்படி உலக மக்களுக்கு தெரியறதில்லை உலக மக்களுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு தெரியாது அத்வைதம்ங்கிற ஒரு சொல்லு தெரியாது மக்களுக்கு அத்வைதம்னா என்ன ஐயா அது என்ன புதுசாக இருக்குது அது எந்த ஊர் எந்த லவகமும் கேட்பாங்க அதனால் அத்யதங்கிற ஒரு கருத்து ஒரு சொல்லு தெரிகிறதுக்கே அறிமுகம் இல்லை மற்ற இதெல்லாம் உண்டு இதெல்லாம் விளம்பரம் உண்டு சைவம் சிவன் சக்தி இதெல்லாம் விளம்பரம் உண்டு அத்தியதம் சொல்ல விளம்பரம் கிடையாது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த தொழிலில் ஈடுபட ஈடுபடுற கூட்டம் மிக குறைவு மிக குறைவானதுனால பல பேர் தெரியாத இருக்கிறது கா நியாயம் ஈடுபட்டவர்களுக்கு அது தெரியும் அது கடைபிடிக்கிறார்கள் இல்லையோ அத்விதமும் ஒரு சொல் இருக்கு அந்த சொல்லுக்குரிய ஒரு ஞானம் இருக்குன்னு தெரியும் அவ்வளோதான் அதற்கு மேலே அவர்கள் அனுபவத்து கொண்டு வருது அதிவரிசியம் ஆகவே அறியாமல் மறைக்கும் ஓர் அஞ்ஞானத்தால் ஞானக்கண் திறந்து பார்க்காத உலகத்தவர்கள் அழியாத ஞான வழி மேகவே நித்தியமான ஞானக்கண்ணை அடைவதற்கு ஆன மார்க்கத்தை பெற பெரும் யாம் பாடுவோம் என அதற்காக நாம் பாடுவோம் இந்த அஞ்சு பேரணி பாடது காரணம் அதுதான் ஞானம் என்று தத்துவ சேவன் சொல்கிறான் இறைவாழி நாதன் அருள் வாழி தாளின் இசைவாழி யாழும் வாழியே மறைவாழி மோன மொழி யாரு வழிவாழி ஞான விழிவாழியே அஞ்சதை பயணி மூலமும் அஜிதானந்த் விளக்கு வரையும் முதலாவது கடவுள் வாழ்த்து ஒன்பதாவது பாட்டு இதன் பொருள் இறைவாழி எனது தலைவனாகிய சர்க்குநாதன் ஈடுவழி வாரட்டும் நாதன் அருள்வாழி எனது குருநாதர் கருணை வாரட்டும் இங்கே இறைவாழி அங்குறதுக்கு கடவுள்னு வச்சுக்கலாம் இப்போ நாதன் அருள் வருது இல்லை அதனால் அதை வச்சுக்கிட்டா ரெண்டும் பொருந்தான் இருக்கும் ஈஸ்வர பக்தி குரு பக்தி இருக்குன்னு அர்த்தம் தாலின் இசைவாழி குருநாதர் திருவடிகளின் புகழ் ஆளும் இயல்வாழி என் போன்ற அடியாறுகளை ஆட்கொள்ளும் பெரும் கல்யாண குணங்கள் என்றும் வளட்டும் மறைவாழி வேத வேதாந்தங்கள் என்றும் வாழட்டும் மோன மொழி வாழி மௌனோபதேசம் வாழட்டும் ஆறு வழிவாழி சைவம் முதலிய ஆறு சமயங்கள் வாழட்டும் ஞான விழிவாழி பிரம்மா விருத்தியாகிய ஞானக்கண்ணானது என்றும் வாழைய வாழட்டும் ஆகவே இப்போ வாழ் சொல்கிறார் இது கடவுள் வாழ்த்தானதுனால கடவுளுக்கும் குருநாதருக்கும் அவருடைய வேதம் வேதாந்தங்கள் அதன் பயனாகிய ஞானம் இவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து வாழட்டும் வாழ்ந்தால் மக்கள் நன்மை அடைய முடியும் அதனால் வாழ்கை என்று சொல்லுவார் தருகன் வினை வழி சரிய வருதலை வன்வாழியே தனது சரண்யானது தலை தரவளவன் வாழியே குருகன உணர்வு விழி உதவுமவன் வாழியே உணர்வர மெய் நிகழ வறு ஒளிவில் பரன் வாழியே இந்த பாட்டில் தொடர்ந்து வாழ்த்துல அதன் பொருள் தருகன் பிணை சரிய வரு தலைவன் வாழியே அஞ்சத்தக்க தீய கருமங்களின் மார்க்கங்கள் நழுவும்படி வந்த இறைவன் வாழட்டும் பஞ்சத்தக்க தீய கருமங்களின் மார்க்கம் இருக்கு அதெல்லாம் போக்கும்படியாக ஆய்சங்கரை அவதாரம் பண்ணார் ஆய்சங்கரை சொல்லா இங்கே படி வந்த ஆயுசங்கருடைய ஆய்சங்கரை வாழ்க்கைய புகழ் வாழட்டும் தனது சரண் எனது தலை தர வல்லவன் தன்னுடைய திருவழி தாமரைகளை என்னுடைய சிரத்திற் சூட்டும் வல்லவனாகிய குருநாதன் வரட்டும் சுர்பானுஷாமல் வரட்டும் முருகன் அற என துன்பங்கள் நீங்கும்படி உணர்வு விழி உதவும் அவன் வாழ்கிறேன் ஞானக்கன் தந்துருளிய சர்க்குருநாதனாக சொர்பானந்தர் வாழட்டும் உணர்வு அற வேத ஞானம் நீங்க மெய் நிகழ உண்மை ஞான விலங்கு அருள் ஒளிவுயில் பரன் வாழி திருவருள் மறைபடாத மேலான சர்க்குநாதன் வாழட்டும் ஆக உள்நாதனுடைய திருவடிகள் உடைய புகழ் எப்போ நிலை இருக்கட்டும் என்று சொன்னார் நினை வயறுவுகேட நிகரில் அவன் வாழியே நிறிச நிரதி செய்ய சுகவடிவின் நிலை செய்றன் வாழியே இணையழியவரும் விழியின் இசையும் அவன் வாழியே இனிமை தரு தரணபதம் அருளுமிரை வாழியே இதன் பொருள் நினைவு அயர்வு கட நிகழும் நிகர் இல் அவன் வாழியே சங்கர்பாதிகளும் வருத்தம் முதலி விலங்குகின்ற சமன் இல்லாத சர்க்குருநாதன் குருநாதருக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது இதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய்க்கு சமானம் யாரும் சொல்ல முடியாது தாய் அன்பு போல் வேறு யாருமே காட்ட முடியாது அவரவர்கள் பெற்றோர் மா மக்களுக்கு அப்படி போல் அவரவர்களுடைய குருநாதனைப் போல் மற்றொரு குருநாதன் சொல்ல முடியாது அதனால் சமன் இல்லாத சர்க்குருநாதன் நிலை செய்ய சுகவடிவில் நிலை செய் பரன் வாழியே நித்தியானந்த ஸ்வரூபத்தில் நிலை பெறச் செய்யும் பரனாகிய அந்த நித்தியானந்த ஸ்வரூபத்தில் அதிஷ்டானமாகிய பிரம்மஸ்வரூபத்தில் நிலை பெறச் செய்ய முடிகிறது அத்தகைய மேலான பிரம்மஸ்வரூபமாக விளங்கக்கூடிய சர்க்குருநாதன் வரட்டும் என அழிய வரும் விழியின் இசையும் அவன் வாழியே அகங்காரம் அமகாரம் யான் எனது என்று சொல்லக்கூடியாது அழிய வந்து நாசமடையும்படியால் செய்து கிருபாதிருட்டியை செய்த சர்க்குருநாதன் வாழட்டும் அவர் கருணை செய்த அது மேலான குருநாதன் வாழட்டும் இனிமை பரமானந்தம் கொடுக்கின்ற சரணபதம் அடைக்கலமாக தமது திருவடிகளை தருவதற்கு அருளும் இறை கிருமை செய்த குருமூர்த்தி வாழியே நீளுகு வாரட்டும் என்பதால் ஆக இந்த பாடலில் அத்தியாயத்தில் முடிய போது எல்லாம் வாரட்டும் அவர்கள் முடிகிறார் கடவுள் வாழத்தில் இந்த சத்ராஜ் சுவாமிகள் மங்களம் செய்து படுத்தது அதிகாரியுடைய சம்பந்தம் பயன் பயன் என்பதை சொல்லி அதன் பிறகு அறு சமயங்களும் ஒரு கொள்கையை காட்டும்படியாக இருக்க ஒருவருக்கு ஒரு சண்டை செய்துகிறார்கள் அது முறையில்லை என்பதை கண்டித்து அதன் பிறகு அழியாத வீடு நமக்கு இருக்க அதை அறியாமல் இருக்கிறார்களே என்ற அஞ்ஞானத்தை வழக்கம் செய்து அதன் பிறகு பிரமத்தை வணக்கம் செய்கிறார் மூணு நாலு பாடல்களில் காணப்பெற வணக்கம் செய்தார் ஐ ஐந்தாவது பாடலில் பெருமணக்கம் அதன் பிறகு குள்நாதருடைய கருணையை விளக்குகிறார் பிறகு இந்த மாயை அதனுடைய காரியங்களாகிய செயல்பாடுகள் இவைகளையெல்லாம் நாசம் செய்யக்கூடிய ஞான யானை வழிபடு பாடுவான் என்று சுரபானந்த சுவாமியுடைய சாமர்த்தியங்களை இனிமேல் சொல்லப் போகிறேன் என்று நல்ல ஆரம்பிக்கிறார் ஏழாவது பாட்டில் அதன் பிறகு இந்த அஞ்ஞானமானது ஞானம் உண்டாகிறதுக்காக இந்த நூல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எட்டாம் பாடலில் வளர்க்குற பிறகு வாழ் வாழ் சொல்கிறார் இறைவனுக்கும் குருநாதருக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் தவறுகள் குற்றங்கள் இருக்கிறதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய சாமர்த்தியுள்ள குருநாதருக்கும் கடைசியில் இந்த இதனுடைய பயன் பரமானந்தம் இனிமை தருள் சரணபதம் அருள் மிரைவாழிய சரதுக்குன்னு பரமானந்த ப்ராபத்து கொடுக்கக்கூடிய அவருடைய நமக்கு அருள் செய்கிறது அத்தகைய அருள் செய்யக்கூடிய உள்நாடுகளுடைய திருவழிகள் என்றென்று வாரட்டும் என்று பதினோராம் பாட்டில் சொல்லி முடித்து அத்தியாவசியம் துணி நாடியர் பொருளோடு ஒரு தலைநாடியர் நிலை பேர் துணி நாடியர் அலை தீர்வதொரு துறைநாடியர் திறமின் ரெண்டாவது அத்தியாயம் கடைசிறப்பு இந்த கடைசிறப்பு அப்படிங்கிறது முன்னூரில் சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும் கடைசிறப்பு போரில் வென்ற வீரன் வெற்றி மாலையை அணிந்து வரும்போது பதவை திறந்து அவரை வரவேற்பு செய்யவும் அவருடைய வெற்றி விழாவில் பங்கு கொண்டு மகிழ்வதற்கும் புலவர்கள் பெண்களுக்கு கூறுவதாகும் அதில் பலவிதமான பெண்களின் அழகும் காதலனின் வீரமும் அன்பின் பெருக்கமும் ஆக இருவிதமாக பிரித்து கூறுவதாகும் எந்த என்ற வினா எழுது இயற்கை அவ்வினாவிற்கு விடைகால சில பகுதிகளை கடன் சொல்ல வேண்டும் இப்போது இந்த பரணி இலக்கணம் இதுதான் வெற்றி பெற்று ராஜன் வருவான் ராஜனோடு அவளுடைய சேனைகள்லாம் வரும் அப்படி வரும்போது அந்த ஊரில் உள்ளவர்கள் அது சேனை இருக்கிற ஒரு மனைவியாகவும் குடும்பத்தால் இருக்க முடியும் ராஜனுக்கு பாராடு செய்யணும் அதனால் நீங்கள்லாம் கதை சாத்திகிட்டு இருக்கீங்க கதவை திறங்கள் அப்படி திறந்து நீங்கள் வரவு செய்யணும் ராஜனையும் வீரர்களையும் என்ற ஒரு கருத்து அந்த மரணி இலக்கணத்தில் ஒன்று இதாக கடை திறப்புன்னு கடைனா கதவு திறந்து வாங்கணும்னு சொல்கிறது அப்படி சொல்லும்போது அது பெண்களை பற்றி பல விதமாக புலவர் சொல்கிறது புகழ்வார்கள் சில பேர் அழகு பற்றி புகழ்வார்கள் வீரம் சில பேர்கள் குணங்கள் நல்ல குணங்கள் அவருடைய சேவைகள் இதெல்லாம் புகழ்ந்து பேச பாடுறது இந்த பாடல்களில் வரும் இது புறத்தே உள்ள பரணிகளுக்கு கழுத்து அதாவது கலிங்கத்து பரணி தக்கையாக பரணி இரணி வதை பரணி இப்படிப்பட்ட பரணிகள் எல்லாம் இப்படிப்பட்ட கருத்துக்கள் பொல்நோக்கால் உள்ளது உண்டு இங்கே அகநோக்காக உள்ளது இதுக்கு எப்படின்னு சொன்னாக்க இந்த ஞானமாதத்தில் உள்ள மும்முச்சுக்கள் பக்தர்கள் அதன் பிறகு ஞானிகள் ஞானிகளில் பல இப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே வீடுகளில் இருக்காங்க ஞானவேந்தன் அதாவது சர்பானந்த சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அவருடைய சிஷர்களாகிய வீரர்கள் ஆங்கார்த்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் எல்லாரும் திறந்து அவருக்கு வரவேற்பு செய்யணும் வாழ் செய்யணும் மரியாதை செய்யணும் அதற்காக திறங்கள் என்று அந்த ஊரில் உள்ள அஞ்ஞானிகள் அபியாசிகள் அதன் பிறகு ஞானிகள் இவர்களை அழைப்பதாக இந்த அச்சியத்தின அமைப்பு ஆக இது அக நிலையை கொண்டு சொல்கிறது ஆகவே இந்த கருத்தை முழுரையாக வைத்துக்கொண்டு இப்போ அது அத்தியத்தை பார்க்கணும் இதன் தனி நாடியர் தனித்திருப்பதை விரும்புவவர்கள் பொருளோடு உறுதலை நாடியர் பரம்பொருளோடு அறிய விருப்பம் உள்ளவர்கள் அது ஒரு ரகம் நிலை பேர் துணி நாடியர் ரெண்டு சில போட்டிக்கணும் திரும்ப இடம் அதாவது சோம்பல் கீர்த்தி முதலியவைகளில் துன்பம் உண்டு என்று அறிந்தவர்கள் அலை தீர்வதோர் துறை நாடியர் திறமின் அலைதல் இல்லாத மார்க்கத்தை விரும்புவவர்களாகிய நீங்கள் வாயில் திறவுங்கள் அதாவது ஆரம்ப அபியாசிகள் அர்த்தம் சில பேர்கள் தனித்திருப்பதை விரும்புவோர் எங்கள்லாம் ஆரம்பத்தில் ஏதாவது தனித்திருக்கலாமான்னு ஆசை வரும் அவர்களுக்கு ஆரம்ப பேர் பரம்பொருளை அ அடைய இப்பொழுது தான் மூச்சுக்கள் அதன் பிறகு சோம்பல் அல்லது கீர்த்தி முதலியவைகள் துன்பம் உண்டு என்று அறிந்தவர்கள் இப்போ அபியாசிகள் அதன் பிறகு அழுது இல்லாத மார்க்கத்தை விரும்பியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆக இவர்கள் குருவை நாடி செலவுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட நால் ரகத்தை இந்த பாட்டில் சொல்கிறேன் தனித்திருப்பதை அவர்கள் யார் ஆரம்பம் அபியாசிடாமல் தான் அதன் பிறகு பரம்புரில் விருப்பமுடையவர்கள் அவர்கள் வேதங்களை படித்து கொஞ்சம் விருப்பம் உள்ளவர்கள் மூச்சுக்கள் அதன் கீர்த்தி முதலியவைகளில் துன்பம் தெரிஞ்சவர்கள் அபியாசிகள் அதன் பிறகு குருவை நாடி செல்லக்கூடியவர்கள் அதுதான் தனி நாடியர் பொருளோடுரு தலைநாடியர் நிலை பேர் துணி நாடியர் அலை தீர்வது ஒரு துறைநாடியர் இப்படிப்பட்ட உள்ளவர்கள் நீங்கள் எல்லாம் திறவுங்கள் என்று இந்த பாட்டில் சொல்லிவிடுகிறார் மொரை நாடியர் மனு மதியால் வரு சமயத்து சமய துறை நாடியர் இறைதால் இணை அஞ்சு இதை பழனி மூலமும் அதீதானந்த விளக்க வரையும் ரெண்டாவது கடை திறப்பு சொன்ன மாதிரி சுரபானந்த சுவாமிகள் இங்கே அஞ்சனை ஜெயித்து விட்டு வெற்றியோடு வர்றார் ராஜா அவர் தான் ஞானராஜா அப்படி வரும்போது அவருடைய சிஷ்யர்கள் வந்து ஊருக்குள்ளே எல்லோரும் கடை திறந்து அவர் வரவேற்பண்ணுங்கள் என்று சொல்லுவது அப்படி சொல்லும்போது ஒவ்வொரு தரத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களை அவருடைய இலக்கணங்களை சொல்லி வெளியில் வந்து நீங்கள் வரவேற்பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இந்த பரணிகளுடைய இலக்கணம் பண்ணி அந்த தோள மாரணிகளில் பெண்களை கூப்பிடுறது அப்படி மனைமார்கள் இருப்பார்கள் அது இங்கே அபியாசிகள் பக்குவிகளை கூப்பிடுறது அதுதான் ஏன்னா ஞானவேந்தன் ஞான ராஜன் ஞான சக்கரவர்த்தி வர்றதுனாலே இங்கே தான் முக்கியத்துவம் அங்கே பெண்களுக்கு பேச்சு இல்லை ஆனால் சில இடங்களில் பெண்கள் போல இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட அது அந்த பக்குகளை அதாவது அந்த அதிகாரிகளை அழைக்கிறதாக கொள்ள வேண்டும் ரெண்டாவது பாட்டில் அவதாரிகை வேதங்களையும் மனு நீதியையும் சைவமுதலிய சமய முறைகளையும் தெரிந்து பரமா பரமாத்மாவை அறிந்து அடைகின்றவர்களோ அடைகின்றவர்களே நீங்கள் வாயிலை திரவுங்கள் என இந்த பாட்டில் இதன் பொருள் மறை வேத வேதாந்தங்களை நன்கு அறிந்தவர்கள் சில பேர் நல்லா படிச்சிருக்கவர்கள் அர்த்தம் மனு நாடியர் மனுநீதி தெரிந்து நடப்பவர்கள் மனு தர்ம சாஸ்திரமெல்லாம் நீதி நூல் சொல்ல நீதி சொல்லப்பட்டன அதில் இந்த காலத்தில் அது பிடிக்கிறது இல்லை ஒரு ஜாதிக்கு ஒரு நீதியான்னு சொல்கிறாங்க ஒரு ஜாதி ஒரு நீதி இருக்குது வேண்டியிருக்கு பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப இல்லை ஐந்து வகுப்புனா ஐந்து வகுப்புல ஐந்து வகுப்புக்காரங்க அஞ்சு நீதி இருக்கணும் பாடத்திட்டங்கள் வெவ்வேறு அவர்கள் சொல்லக்கூடிய பாடங்கள் முறையும் வெவ்வேறு தான் அது மேல்நிலைக்கு போகும்போது மாறிக்கும் அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் எல்லா ஒரு பள்ளி மாணவர்களே தவிர வேறு கிடையாது அந்த பானம் உண்டு அதுபோல் எல்லோரும் ஈஸ்வருடைய புத்தியர்கள் தான் அவர்களுக்கு அமைப்புக்கு தகுந்த மாதிரி வருணம் ஆசிரமங்களுக்கு தகுந்த மாதிரி நிதி வைத்திருக்காரு அதைப்படி செஞ்சால் என்னையா லாபம் மேலோக்கு போகலாம் எப்படி ஒன்றாவது ரெண்டாவது அந்த பாடங்களை படித்து தேர்வானால் அழுத்தவங்க போகலாம் இல்லை அதெல்லாம் முடியாது நான் இது மொட்டமான படிப்பு பெரிய படிப்பு தான் படிப்பேன்னு சொன்னால் அவன் பா படிப்படி வரலாம் தேவையில்லை அதே போல் அவர்களுக்கு ஏற்பட்ட தர்மங்களை கடமைகளை ஒழுங்காக தேவையில்லையானால் இயல்பாகவே அவர் மேல்நிலைக்கு போகலாம் ஆசிரமங்களுக்கு வருடங்களுக்கு வித்தியாசம் உண்டு ஆசிரமங்கள் மனது நிலை பொறுத்து அந்த நிலை அடையலாம் எந்த வருணத்தில் இருந்தாலும் கூட நான்கு ஆசிரமங்கள் போது அது அவங்களுக்கு அந்த நிலையிலேருந்து மன மேல்நிலைக்கு அடையும் போது ஆசிரம நிலை கொண்டு வரலாம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானபுரத்தம் சன்னியாசம் வரலாம் அதனால் அது செஞ்சது அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சாங்க இப்போ நவீன காலத்தில் அது பொருந்திலனாலும் கூட பொருந்தாவது விட்டுவிட்டு பொருந்து வச்சுக்கலாம் முற்றிலும் பொருந்தாக போகிறதில்ல அப்படி சொன்னாலும் கூட நடக்க பெரும்பாலும் நடந்துகிட்டு தான் இருக்கு நடக்காமல் போகல மதியால் வரும் சமயத்துறை நாடினர் புத்தியின் விவேகத்தால் வாரா என்கின்ற சமயங்கள் ஊறுகின்ற மார்க்கங்களை தேடி அறிந்தவர் அவர் சமயங்களில் அவர்களுக்கு எந்த சமயம் அபிமானமோ அந்த சமயத்துறை சொன்ன மாதிரி செயல்படுகிறார்கள் இறை தாலி